அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகின்றோம் இன்றைக்கு நம்முடைய உரையில் ஆறாவது நாள் இன்றைக்கு பார்க்க இருப்பது மிக அற்புதமான ஒரு தலைப்பு திரு ஐந்தெழுத்தும் திருநீரும் அஞ்செழுத்து மந்திரம் இந்த திரு ஐந்தெழுத்தையும் திருநீரையும் இணைத்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுதான் நம்முடைய முன்னுரை வாரியார் சுவாமிகள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் வழிபாடு பண்ணுவார் பேசுவார் வந்த பணத்தை எல்லாம் திருப்பணிக்கு செலவு செய்வார் அவரளவுக்கு பேசினாலும் கிடையாது அவரளவுக்கு திருப்பணி செய்த கிடையாது ஒரு நாள் சென்னையில் பேசிக்கிட்டு இருக்கார் சென்னையில் பேசிட்டு இருக்கிற பொழுது இரவு ஒன்பதரை மணிக்கு ட்ரெயின் முடிச்சு போகணும் முடிச்சு எந்திருக்கிறார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உயர்ந்த திருமேனி மனத்தினாலும் உயர்ந்தவர் வடிவத்தினாலும் உயர்ந்தவர் ஓரத்தில் நின்ற ஒரு பொண்ணு சாமியா என்னன்னு திரும்பினார் பஞ்சாட்சரம் கொடுங்க இவருக்கு ஒன்னும் புரியல பஞ்சாட்சரம் அஞ்சலு அஞ்சலுத்து என்பது உபதேசம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அது ஒன்னு சுண்ட கடலை இல்லை கண்டவனுக்கு கொடுக்கிறதுக்கு பார்த்துதான் கொடுக்க முடியும் இந்த பொண்ணு என்ன பஞ்சாட்சரம் கேட்கிறா குருநாதன் தகுந்த சிஷிய பிள்ளைக்குல இருக்குல்ல குடுங்க சாமி இடுப்புல இருக்கா பஞ்சாட்சர் இடுப்புல இருக்கா இவருக்கு இன்னும் புரியல இடுப்புல பாக்கிறார் விபூதி பைய இதுவா ஆமா சாமி அதான் பஞ்சாட்சரம்னு ஒரு பேர் இருக்கோ அப்படின்னு சாமிக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அவ்வளவு படிச்சவர் அந்த பொண்ணுக்கு விபூதி கொடுத்தார் விபூதிய வாங்கினாலா நெத்தியில வச்சா சிவாய நம பூசினா சிவாய நம என்று அஞ்சலு சொல்லி பூசுவதனாலே அந்த திருநேற்றுக்கு அஞ்சலுத்து பேரான் நமக்கு தெரியல பாரியார் சாமி அவளது படித்த புண்ணியவான் அவருக்கு தெரியல அஞ்சலு சொல்லித்தான் திருநீரு பூஷணும் நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே அப்பர் சுவாமிகள் வாக்கு ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம சொல்லித்தான் விபூதி பூஷணம் அதனால விபூதிக்கு என்ன பேரு பஞ்சாட்சரம்னு பேரா பாரியாருக்கு ஒண்ணுமே புரியல நான் இவ்வளவு படிச்சத நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பகவான் ஒரு அடி அடிச்சுட்டான் உன் பொண்ணுக்கு மேல இருக்குடா உலகத்துல பொண்ணுன்னு நினைச்சில்ல அது பாரு எதை படிச்சுட்டு வந்திருக்குன்னு திருநீருக்கு இன்னொரு பேரு பஞ்சாட்சரம் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது சாமிக்கு ஒரே ஆச்சரியம் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை மட்டும் சொல்லிப்படுறேன் அடுத்தாப்புல ஒரு பொ வந்ததுக்கப்பற ஒரு செஞ்சிட்டிக்கு ஓட்டு போட்டா அத்தனை பேர் அதுக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சியே இல்லாம பண்ணிவிடுவோம் இது எங்களுக்கு பழக்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நாலு பேராது ஓட்டு போட வேண்டாம் அதெல்லாம் மாட்டான் அது மா எல்லாம் விபூதி வாங்க வந்துட்டாங்க தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு போக முடியலை போகணுமே போக முடியலையே என்ன பண்றது முருகப்பெருமான் திருவிளையாடல் சரி நாளைக்கு கார்த்திகை பழனிக்கு போகலாம் எப்படியாவது திருச்சியில கொண்டே விட்டுட்டா நான் திண்டுக்கல்லுக்கு போய் பழனிக்கு போயிடுவேன் யாரோ ஒரு புண்ணியவான் கார் கொடுத்தாரு கார வாங்கிட்டு போயிட்டிரு போயிட்டிரு திண்டுக்கல்ல வாரியார் ஒரு எழுபது வருஷத்துக்கு முந்தின சமாச்சாரம் இதெல்லாம் கீழே இறங்குறார் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முருகேச முதலியார் இறங்குறார் யாரு விருகேச முதலியார் பழனி ஆண்டவனுக்கு தங்கரதம் செய்து வைத்த புண்ணியவான் மற்ற கோயில்கள் கோயில் பணத்தில் இருந்து தங்கரதம் முருகேசு ஆண் குழந்த கிடையாது பழனியிலே சாது சுவாமிகள் ஒரு மகான் சாது சுவாமிகள் போய் விழுந்தார் இந்த சாது சுவாமிகள் யார் தெரியுமா தினம் பழனி ஆண்டவனை கும்பிடுவார் அப்படி கும்பிட்டு வர்ற பொழுது ராத்திரிக்கு சன்னிதில நின்று அழுவார் ஏன் சாமி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டா இனிமே இவனை நாளைக்கு தானே பார்க்க போறேன் தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற ஆளு இனிமே இவனை நாளைக்கு தானே பார்க்க போறேன் நம்ம பழனிக்கு போனா கூட மேல புச்சியில கூட திரும்பி பார்க்க மாட்டான் கோயில அப்படிப்பட்டவர் சாது சுவாமிகள் அவர் காலில் விழுந்தார் முருகே சமுதலியார் என்ன வேணும் சரி பழனி ஆண்டவனுக்கு மல குளிரபிஷேகம் பண்ணி மல குளிர வாங்கிவிட்டார் அந்த பக்கம் காங்கேயம் தாராபுரம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை எங்க அத்தனை ஊர்லையும் அவரது பாலம் பழனிக்கு வந்துருச்சு ஆண்டவனுக்கு அபிஷேகம்னா அப்படி அபிஷேகம் மலையில பால் வழிஞ்சுதான் அபிஷேக பால் மலையில வலிஞ்சுதான் கைலாசம் போற பொழுது ரெண்டு பக்கத்துலயும் அருவி கொட்டும் மலையில சும்மா தோல்ல துப்பட்டா போட்டா போல தெரியும் அது மாதிரி பால் வழிஞ்சுதான் பத்து மாத்தையில ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு முருகே சமுதரியா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்தில் இரண்டாவது ஆண் குழந்தை ஒன்னு கிடைச்சது மனுஷன் கிட்ட அஞ்சு ஒன்று கேட்ட ஆயிரம் கொடுப்பார் அவரையே கொடுப்பார் புரிஞ்சு வச்சு கூட கொடுப்பார் கேட்கலன்னா அவரையே கொடுத்திருவார் இவர் போய் சாது சுவாமிகள் காலில் விழுந்தார் மகிழ்ச்சி நாம் பழனி ஆண்டவனுக்கு என்ன செய்யணும் தமிழ் தேர் இருக்கு தங்கத்தேர் இல்ல ஒரு தங்கத்தேர் செய்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் ஒரு தனி மனிதன் செய்து வைத்த தங்கத்தேர் பழனியிலே இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த முருகேச முதலியார் கீழே இறங்குறார் வாரியார் சாமி இறங்குற சாமி என்ன கதையெல்லாம் சென்னையில நேத்து பேச்சு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும் ஒரு பொண்ணு வந்து பஞ்சாச்சாரம் கேட்டா கொடுத்தேன் எல்லாரும் வந்தாங்க தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு என்ன சாமி நேத்து ராத்திரி நீங்க தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் டிக்கெட் ரிசர்வ் காப்பாத்தி அரியலூரில் ரயில் விபத்து திருச்சிக்கு பக்கத்தில் பேர் சாவுங்க ரயில்வே மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா நடந்த நிகழ்ச்சி ரயில்வே மிசையில் ஆள இருக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு மூணு மந்திரி ராஜினாமா பண்ண வண்டி வரும் சாமிக்கு ஒன்னும் புரியல எல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த பொண்ணு பஞ்சாட்சரங்கு கேட்டு பகவான் என் வாழ்க்கையை நீட்டிச்சு விட்டானே கண்ணீர் விட்டு அழுதார் பழனி ஆண்டவங்க முருகேச முதலியார் கார்த்திகை சொற்பொழிவு பண்ணுங்க பண்ணுவாரா மாட்டாரா உயிர் அவங்க கொடுத்த உயிர் நேற்று ராத்திரி போயிருக்கணும் நீ பேப்பர்ல போட்டோ வந்திருக்கணும் எப்படி இருக்கும் இவர் பார்க்க முடியாது சூழ்நிலை அப்படி பார்த்தார் பேசினார் மாசா மாசம் கார்த்த மலையில நீங்க பேசணும்னு முருகேசமுதலியார் கேட்டார் வாரியார் சாமி ஒத்துக்கிட்ட ஒருபட சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஒரு நாள் அங்க ஒரு நாள் போயிட்டு திருப்பி வந்தாரு அந்த கார்த்திகை அன்னைக்கு பேசணும் எதுக்கு இவ்வளவு கதை சொன்ன திருநீரும் அஞ்சலுத்தும் ஒன்றுதான் திருநீருக்கு என்ன பேரு பஞ்சாட்சரம் பெயரு அஞ்சலுத்து சொல்லி பூசுவதனாலே திருநீருக்கு பஞ்சாட்சரம் என்று பெயர் இன்றைய தலைப்பு அஞ்சலுத்தும் திருநீரும் ஒன்றுதான் அப்பணி செஞ்சடையாதி புராதனன் திருமூலர் திருமந்திரம் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை அறிவாரே அருமையான திருமந்திர பாட்டு எல்லாரும் வெள்ளிக்கோட்டை கோட்டை அப்படியே கோட்டையோட போய் ஊரில் உட்காருமா அந்த ஊர் போயிடும் இப்படி மூணு பேர் பொல்லாதவன் யாரும் அழிக்க முடியாது சிவபெருமானால தான் முடியும் சிவபெருமான் எல்லாரும் ஏற்பாடெல்லாம் பெருமாளை அம்பா பூட்டினார் எல்லாம் ஏக ஏற்பாடு ஆயிடுச்சு எல்லாரும் நினைச்சாங்க நம்மளாலதான் இவர் சண்டைக்கு போய் ஜெயிக்க போறாரு நான் தான் காரணம் கோபுரத்து பொம்மைச்சான் நான் தான் கோபுரத்தை தாங்குறேன் அது மாதிரி எல்லா நான் தான் செய்கிறேன் உள்ள மூணு குற்றங்கள் ஆணவம் கண்மம் மாயை மூணையும் எரிச்சு விட்டார் அர்த்தம் நீங்க என்னமோ கதை சொல்லிக்கிட்டு கதை இல்ல முக்கியம் உங்கள் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் எரிந்து விட்டன அம்பாள் கையில ஒரு சூழாயுதம் முத்தல சூழம் ஆனவம் மாயின் குற்றம் அந்த முத்தலாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஆட்ட வெற்றதுக்கா கோழியை வெட்டுறதுக்கா சத்தியமா கிடையாது உங்க ஆணவத்தை வெட்டிட்டு போ கோ கோயிலுக்குள்ள போற பொழுது நான் தான் பணக்காரன் தான் படிச்சவன் தான் அறிவாளி நான் தான் பதவியில் இருக்காத உள்ள போறது அம்மா தாயே நான் உன்னுடைய சேவகன் உன் கால விழுந்து கிடக்கிறேன் அந்த திமுறோடு அப்படியே உள்ள போயிட்டான் நம்ம நாட்டில் உயர்ந்த தத்துவங்கள் நமக்கு தெரியல திருமூலர் சொல்றார் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் எய்தனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறத்தை வென்றான் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்க எல்லாம் என்ன வார்த்தை வைக்கிறார் முப்புறமாவது மும்மல காரியம் ஆனவ கண்மம் மாயை இந்த மூன்றையும் தான் வென்றான் அப்புறம் எய்தமை ஆறறிவாறு விபூதி பூசணா இந்த மூணு மலத்தையும் எரிக்கலாமா நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து தேவாரம் விபூதி நல்ல பூசணும் நெத்திகளை பூசினீங்கன்னா எந்த வியாதியும் வராது பூச பூச பொன்னிறம் என்று புகழப்படுவது திருநீரு முப்புறமாவது மும்மல காரியம் பாருங்க இந்த மும்மலத்தையும் எரிக்கக்கூடியது திருநீர் முதல்ல அஞ்சலு அப்புறம் திருநீர் அப்படி பிரிச்சு வச்சுக்குவோம் ரெண்டு அற்புதமான தலைப்பு இன்னைக்கு முழுக்க நம்ம பண்ணின புண்ணியம் என்ன புண்ணியன் செய்தேன் நெஞ்சமேன்னு இன்னைக்கு அஞ்சலுத்தோட நம்ம உட்கார்ந்து இருக்க போறோம் அஞ்சலு அஞ்சு வகை இருக்கு திருமூலர் அவ்வளவு பாட்டு பாடுறார் கடவுள்க செல்லும்ிந்த நினைக்க முடியும் அவரை நினை செல்லும் போய் சொல்லு கடவுள் உண்டுங்கிற உண்மையை எல்லா இடத்திலையும் போய் சொல்லு ும் பெதுலன் எ சில பேர் மூணாவது பாட்டு இப்ப அடுத்த பாட்டு இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போம்பி தேடுமின் இந்த உடம்பை விட்டு இனிமே இன்னொரு உடம்புக்குள்ள போகாம தப்பிச்சுக்கிடுங்க நமக்கெல்லாம் எத்தனை பிறவி இருக்கோ தெரியாது ஏன் தெரியுமில்ல ஆசைப்பட்ட ஆசைப்பட்டமோ அதையெல்லாம் அனுபவிச்சுக்கெல்லாம் உலக கணக்கு அழிஞ்சாலும் நம்ம பிறவி கணக்கு அழியாது கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டிருக்கோம் எவ்வளதோ ஆசைப்பட்டிருக்கோம் இக்காயம் நீக்கி இனி காயத்தில் காயம்னா உடம்பு என்ன அது சின்ன காயம் இது பெருங்காயம் பெருங்காயம் இது இக்காயம் நீக்கி இனி ஒரு காலத்தில் புக்கு பிறவாமல் போம்பி தேடுமின் இன்னொரு உடம்புல புகுந்தரப்படாது எக்காலத்து இவ்வுடல் வந்து எமக்கு ஆனது என்று அக்காலம் உன்ன அருள் பெறலாமே இந்த உடம்பு எனக்கு எப்பொழுது வந்தது எப்படி வந்தது அப்படின்னு நினைச்சா உனக்கு உடம்பை பத்திர விஷயம் தெரியும் அருள் பெறலாம் நீ தூங்கிக்கிட்டு இருக்க அதனாலதான் கடவுள் மாய அனுப்பிச்சு எழுப்பி உடம்ப பத்தையும் சொல்லிக் கொடுத்தார் திருமூலர் பாட்டு ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல்போல் பாத்தியாருக்கு முன்னால பையன் தூங்கி நானா அப்பவே தூங்கி இருக்க திருமூலர் காலத்திலேயே தூங்கி இருக்கேன் வாத்தியார் பாடம் நடத்துற பொழுது திருமூலர் காலத்திலேயே தூங்கி இருக்கேன் என்ன சொல்றாரு ஆசான் முன் ஆசான் முன்னே துயில் மாணவகரை ஆசான் என்ன செய்வாரா ஒரு கம்ப வச்சு அடிப்பாரா முடிச்சுக்குவானா ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல் போல் நேசாய ஈசனும் வாத்தியார் ஏன் அடிக்கிறாரு இந்த பயமேல ஆசதானே, தானே நேசம்தானே அன்பு தானே இவன் எக்கரும் போனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போகலாம் இல்லை அன்புனால வாத்தியார் அடிக்கிற போது அது மாதிரி நேசமுள்ள ஈசனும் நீடு ஆணவத்தரை ஆணவத்தோட தூங்குறவனே ஏசாத மாயால் தன்னால் எழுப்புமே மாயையை அனுப்பித்து எழுப்புகிறான் என்ன புரியுது நம்ம எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு திருமூடன் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த உலகம் தான் எல்லாமே நினைச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல முந்தியாவது மாணவன் தூங்கி இருக்கான் இப்போ கல்லூரிகள்ல ஆசிரியர்களே தூங்குகிறார்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு வாத்தியாரு அவர் தமிழ் வாத்தியாரு நல்ல தூங்குவாரு வகுப்புல பையன்லாம் டே பேசாமல் இருக்கணும்வா எல்லாரும் பேசாமல் இருக்கணும் அப்படியே பெஞ்சில் படுத்துக்குவாரு நல்லா கொரட்டவுட்டு தூங்குவார் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஏன்னா அவர் ஆளுங்கட்சியில் முக்கியமான ஆளு ஒருத்தன் ஒன்றும் கேட்க முடியாது இப்படி தூங்கிடுவார் ஒரு நாள் புதுசாக ஒரு கரஸ்பாண்ட் வந்துட்டார் கொஞ்சம் கெடுபடியான ஆளு எதுக்கும் பயப்படாதவர் இவர் கவலைப்படவே இல்லை தூங்குற போது என்ன பண்ணார் ஒரு பையனை கூப்பிட்டாரு டே என் காலு கீழே அந்த கரஸ்பாண்ட்டு வந்தால் இந்த பிரம்புனால என் காலில் ஒரு அடி அடி முடிச்சுக்கிடுவேன் நல்லா தூக்கம் வருதாரா அது என்னமோ தெரியலை இங்கே வந்து பெஞ்சில் உட்காந்தா தான் தூக்கம் வருது வாத்தியார் தூங்கிட்டார் கால் விளாடுறா அங்கே இருந்து ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டார் கரஸ்பாண்ட்டை வந்துட்டார் என்ன ஹெட் மாஸ்டரால பண்ண முடியாது கரஸ்பாண்ட்டு வந்தா தான் என்னவா இந்த ஆளை பண்ணலாம் இந்த ஆள் ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டே இருக்காரு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல என்ன பண்ணா தெரியுமில்ல இந்த மாதிரி கும்பகர்ணன் தூங்கினான்னு ஆரம்பிச்சார் கரஸ்பாண்ட் வந்து நிக்கிறாரு கம்பராமாயணம் நடத்திட்டு இருக்காராம் கும்பகர்ணன் இப்படி தூங்கினான் அவரு என்னையா வாத்தியார் தூங்கினார்னு சொல்றீங்க அவரு கும்பகர்ணனே நடிச்சு காமிச்சிருக்காரு ஐயா நீங்கள்லாம் வெறுமை சொல்லித்தானே காமிக்கிறீங்க அவர் நடிச்சு காமிச்சிருக்காரு அடுத்த மாத்தையிலிருந்து அவருக்கு நூறு ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார் இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்றது இந்தியாவில் போய் தான் சொல்லலாம் வேற எங்கேயும் சொல்ல முடியாது பையன் தூங்கி இருக்கா அந்த காலத்தில் வாத்தியார் அவனை அடிச்சிருக்காரு இன்னைக்கு ஒன்னும் பண்ண முடியாது ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல் போல் நேசாய ஈசனும் நீடு ஆணவத்தரை ஆணவம் என்பது நீண்டது விடாது போன பிறவி அதுக்கு முந்தன பிறவி அடுத்த பிறவி நம்மளை விடாது ஏசாதமாயாள் தன்னால் எழுப்புமே நம்ம முன்னேற்றம் நம்மளால தான் திருமூலர் அழுத்தமா சொல்றார் நீதான் உனக்கு நண்பன் நீதான் உனக்கு பகைவன் தப்பு பண்ணனன்னா நீ தான் உனக்கு பகைவன் நல்லது பண்ணனா நீ தான் உனக்கு நண்பன் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினை பயன் துய்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே எளிமையான பாட்டு இதெல்லாம் வாழப்பழ பாட்டுன்னு பேரு திருமந்திரத்துல மூணு வகை பாட்டு இருக்கு ஒன்னு வாழைப்பழ பாட்டு அப்படியே சாப்பிடலாம் எமையான பாட்டு உனக்கு பகை வந்து உனக்கு நண்பன் நீ நீ பண்ற நல்ல காரியம் தான் தீர்மானிக்கும் ஒரு பெரிய ஜோசியர் இருந்தார் தமிழ்நாட்டில் செட்டிநாட்டில் மகிவாலம் பற்றினு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ஜோசியர் இருந்தார் முடிஞ்ச நன்மையும் அடுத்தவனால வராது நீ பண்ண காரியத்துக்கு நீதான் பொறுப்பு அது மாதிரி நமக்கு திருமூலர் ஆண்டவனை பற்றிய சில சிந்தனைகளை சொல்லிவிட்டு நீ கடவுள்கிட்ட போறதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோ ஒன்னு அஞ்சலு ஆண்டவனை பத்தி பேசுற பொழுது நம்மளை மூணு வகையா பிரிக்கிறார் இந்த மும்பலம் சொன்ன பாருங்க மூணு மலம் ஆணவம் கண்மம் மாயின் எனக்கு திமிர் இருக்கு கண்டவாயில் இருக்கு இதுக்கு பேர் ஆணவம்னு பேர் யாருக்கு இல்லை அவன் அவனுக்கு ஏகமா இருக்கு காலையில அதனால நன்மையும் வருது தீமையும் வருது இது கண்மம் மாயை இந்த ரெண்டு அழுக்கையும் நீக்குவதற்கு கடவுள் உலகத்தை கொடுத்தார் மயக்கத்தை கொடுத்தார் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வச்சார் இதுக்கு பேரு மாய பேரு மூனுமே ஒண்ணுதான் இந்த மூணையும் யாருட இந்த மூணும் இருக்கோ அவருக்கு சகலர்னு பேர் ஆணவம் கண்மம் மாயை மூணு இருந்தா சகலர்னு பேரு நீங்க ஓட்டுக்கு சகலர்னா மனைவிக்கு தங்கச்சி புருஷன் நினைச்சுக்க கூடாது அது வேற இது வேற சகலர்னு பேர் ஆணவம் மாயை ரெண்டு மட்டும் இருந்தா பிரலயாகலர்னு பேர் மட்டும் இருந்த விஞ்ஞான கலர் ஆணவமும் இல்லைன்னா மூலமலம் எப்பவும் விடாது செத்து போனா கூட விடாது அவ்வளவு மோசமானது ஆணவம் இந்த மூனையும் சொல்லிட்டு இந்த மூன்றிலும் உங்களை காப்பாற்றுவது திருநீரும் அஞ்சலுத்தும் என்ன பண்றார் நீ அடியாருக்கு அடியான் என்று உன்னை நினைத்துக்கொள் உன்னை கடவுள் வாழ வைப்பார் அடியாருக்கு அடியார் அடியார் அடியாருக்கு அடிமைக்கு அடியார் அப்பானா அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு தலைமுறை அவரு கடவுளுக்கு அடியார் அந்த அம்மா அவருக்கு அடியார் இந்த அம்மாவுக்கு அவர் அடியார் அவர் அடியார் அவர் அடியார் அவருக்கு நான் அடியார் அஞ்சு தலைவர் எந்தை தந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ் வடிகால் தொடங்கி வந்து வழிவழி ஆட்சோம் பெரியாழ்வார் பல்லாண்டு வாடுவார் அது மாதிரி ஆண்டவனை வசதி அதை விட அவர் அடியார்கிறது வசதி அடிமையும் கூட்டிட்டு போய் மரியாதை பண்ணிட்டான் உங்களுக்கு ஆண்டவனைப் பற்றி கொள்வதை விட அடியாரைப் பற்றிக் கொள்வது சிறப்பு அப்போது அடிகள் அப்பர் பெருமானை இருகப்பிடித்துக் கொண்டார் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இரண்டாம் திருநாவுக்கரசு மூணாம் திருநாவுக்கரசு நாலாம் திருநாவுக்கரசு இதை பார்த்துட்டு வெள்ளக்காரன் மூணாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி நாலாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி ஐந்தாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி அதுக்கு முன்னால வச்சது நம்ம அப்போது அடிகள் அத்தனை பிள்ளைக்கும் பேரு திருநாவுக்கரசு உலகிற்கு பேரு திருநாவுக்கரசு மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்லசாரத்துக்கு சொல்லி அவர் முன்னுக்கு வந்து விட்டார் கடவுள்கிட்ட போய் என்ன செய்யணும் திருநீரு பூசி அஞ்சலு சொல்லி பாடுங்கிறார் மறந்து கோயிலுக்கு போனா ஒரு திருமறையாவது பாடணும் பெருமாள் கோயிலுக்கு போனா ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாவது பாடணும் முருகன் கோயிலுக்கு போனா ஒரு திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்தபுராணம் ஏதாச்சும் ஒன்று பாடணும் பாடணும் நம்ம தமிழ் படிக்கிறோம் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கார் கட்டாயம் பாடணும் அவி அவின்னா என்ன ஆண்டவனுக்கு வைக்கக்கூடிய வேள்வி பொருள் நம்ம பண்றது பாட்டு அவியா இது என்ன அவி பாட்டவி அவி சொந்திலே அவ நாம் இளம் நம்மளால வேள்வியெல்லாம் பண்ண முடியாது காலையும் மாலையும் ஒண்ணு செய்யலாம் என்ன செய்யலாம் ஊட்டு அவி ஆவன உள்ளம் குளிர்விக்கும் நான் சொன்னதை செஞ்சால் அவருடைய உள்ளம் குளிரும் அது என்ன தெரியுமா பாட்டி காட்டுதும் நீ பாட்டு பாடு அது அவனுக்கு பாலபிஷேகம் பண்ண இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலாவது பாட்டு இது பாலவியாமே கடவுள் எங்கே இருக்கிறார் ஒரு கோயில்ல பெரிய மாடம் கட்டி இருக்கானே அந்த மாடத்துல இருக்காரா இல்ல கோயில் இவ்வளவு பெரிய மண்டபம் கட்டி இருக்காங்களே அந்த மண்டபத்துல இருக்காரா முன்னால ஒரு கூடம் இருக்கு அந்த கூடத்தில் இருக்காரா கோயிலுக்குள்ள நமசிவாய் பகவான நாவோட வச்சு மனசுக்குள்ள போகாம பார்த்துக்கிட்டு வேஷம் போடுறானே அவங்கிட்ட இருக்காரா இல்ல எங்க தான் இருக்கார் ஆசையில்லாதவன் நெஞ்சு கொள்ள கடவுள் கோயில் கொண்டிருக்கிறார் மாடத்துளான் அலன் மண்டபத்தான் அலன் அலன்னா இல்லைன்னு அர்த்தான் கூடத்துலான் அலன் கோயில் உள்ளான் அலன் வேடத்துல இருக்காரு நெஞ்சில் தானே மூடம்னா என்ன மூடி இருக்கிறது உள்ளம் உள்ளத்துக்குள்ளே நிற்கிறான் யாருக்கெல்லாம் ஆசை இல்லையோ அவங்க மனசுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் இந்த ஆசை வராம தடுக்கணும்னா திருநீரு பூசணும் ஏன் திருநீற்ற பார்த்தா என்ன நினப்பு வரணும் இந்த உடம்பு எழுபது கிலோ இருக்கேன் காலம்பற சோறு மத்தியான சாயங்காலம் சோறு ராத்திரிக்கு சோறு போட்டு போட்டு அடைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது கைப்படி சாம்பல் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க கடைசி அதான இந்த புத்தி இருந்து நான் ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டேன் இல்லைன்னா தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏதோ உலகம் பூரா நமக்கு சொந்தம்னும் ஒருபடி சாம்பலும் காணாது மாய உடம்புதுவே இந்த வேட்கை ம்ரணுமா இரண்டாயிரி ஐநூத்தி எழுபதாவது பாட்டு அப்பதே சொன்னது இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாட்டு ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ும்சை அரும கடவுள் ஆசைப்படாதே கடவுள் மேல அன்பு வை அன்பு வேற ஆசை வேற பண்டாட்டு மேல அன்பு வச்சா பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலன்னு அர்த்தம் என்னத்தையோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம் ஆசை வேற அன்பு வேற ஒரு பெரிய ஞானி குரு நானக் பேரு சீக்கிய மதத்தினுடைய பெரும் தலைவர் பரம ஞானி மல உச்சியில உட்கார்ந்திருக்கார் தவத்தில் உட்காந்து இருக்கார் சீக்கிய நாடு ஒரு பெரிய பணக்காரர் குருநானக்கை போய் பார்க்க போறார் இவர் மலை உச்சியில் ஒரு பாறையில் உட்காந்து கவலைப்படாமல் இருக்கார் இந்த பணக்காரர் காரை கீழே நிறுத்தி பெரும்பகுதி மலையில் ஏறி மூச்சு வாங்குது அங்கே போய் இவருக்கு முன்னால் நின்று விழுந்து கும்பிட்டார் அவர் கவலையே படாமல் முகத்தில் எந்த ஒரு எந்த ஒரு பிரதிபலிப்பும் கிடையாது முகக்குரி பேசாமல் இருக்கார் வாங்கிட்டு போயிருக்கார் வைர வளையல் ஒருநாதருக்கு முன்னாலே வச்சார் குருநாதர் அதையாவது வாங்கிக்கணுமா வேண்டாமா நம்ம குருநாதரா இறங்கி வாங்கி அவர்களை என்ன தவறி கை தவறி விழுந்து பாறை விழுந்து எதிர்த்த பாறை விழுந்து உருண்டு கீழே ஓடி போய் கீழே உள்ள ஆத்தில விழுந்துருச்சு பணக்காரருக்கு எப்படி இருக்குறார் இந்த பக்கம் விழுந்தது அங்க விழுந்து போய் பார்த்து ஏழு எட்டு ஆட்களை வச்சு கஷ்டப்பட்டு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்த்தார் முடியலை நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மேல வர்றார் ஒரு விளையாடு போச்சு காணும் எங்கேயோ போயிடுச்சு மேல வந்தார் குருநாதர் கவலைப்படாம உட்கார்ந்து சாமி.. என்ன வச்சேன் ஒரு வளையல் உருண்டு கீழே போய் விழுந்துருந்தீங்க அந்த வளையல் எங்க விழுந்துச்சு சாமி சொன்னா நான் அந்த இடத்துல தேடி எடுத்து விடுறேன் அந்த வளையல் எங்க விழுந்துச்சு சாமி குருநானக் சிரிச்சபடி இந்த வளையல் இருந்துச்சு ார் ஆசை அருமின்கள் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசைப்பட்ட துன்பம் விடாது துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே விட்டுட்டா சந்தோஷமா இருக்கலாம் ஆசைப்பட்டா நிச்சயமா துன்பம் வரும் புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால சொன்னத அதுக்கும் முன்னால திருமூலர் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம திருமூலர் பூட்டிவிட்டோம் புத்தர் வெளியில வந்துட்டார் அம்மா அவர் என்ன சொன்னார் புத்தயாவில் போய் ஞானம் கிடைச்சத புத்தர் என்ன சொன்னார் எல்லா துன்பங்களுக்கும் ஐநூத்தி எழுபதாவது பாட்டு அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோட ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்த அப்ப என்ன சார் மீது அன்பு செலுத்து கடவுள் எங்கே இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எப்படி அன்பு செலுத்துவது காலினில் ஊரும் காத்தடிக்கிற பொழுது உடம்புல ஒரு ஸ்பரிசம்படுதா ஆமா கரும்பின கட்டியும் கரும்ப கட்டியாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கா ஆமா பாலினுள் நெய்யும் பாலுக்குள்ள நெய் இருக்கா இருக்கு பழத்துள் ரசமும் பழத்துல ரசம் இருக்கா இருக்கு பூவினுள் நாற்றமும் பூவில மனம் இருக்கா இருக்கு போல்வான் எம்மிரை இது மாதிரி கடவுள் இருக்கிறார் காவலன் எங்கும் கலந்து நின்றானேன் எப்படி கரும்பினில் கட்டியான் எங்கேயோ தேவாரத்தில் கேட்டா போல இருக்கா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பெனில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே நாளா திரும்ப அப்பர் சுவாமி வாக்கு கரும்பெனில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே இந்த கடவுளை ால் கடவுள் நமக்கு ஒரு போட் அனுப்புகிறாரா படகு அந்த படகுக்கு பேரு அஞ்சலு யாரு சார் உங்களுக்கு படகுன்னு சொல்லி கொடுத்தா மாணிக்க வாசக சாமி அஞ்சலுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை காமங்கிற சுராமீன் என்ன வந்து பாய போகுது பார்த்தா அழகாருக்கு என்ன சாப்பிட போகுது நான் தவிக்கிறேன் கடலுக்குள்ள கிடக்கிறேன் சாமி என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு போட்டு வந்தது அந்த படகுக்கு பேரு அஞ்சலு அஞ்சலுத்தின் புனை பிடித்து கிடைக்கின்றேனைவனே முறை அந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க நேர்கே இப்ப நேரடியா அஞ்சலுக்குள்ள போயிடும் அஞ்சலத்தின் பெருமை என்ன அது என்ன அவ்வளவு பெரிய எடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்குளக்கம்யத்திரி மந்திரமும் இந்த அஞ்சலு ஒன்னா இல்லையா இவ்வளவு போறோம் அஞ்சலுத்து என்ன உபதேசம் ஓம் நம சிவாய்க்கு சொல்லக்கூடாது தகுந்தவனுக்குத்தான் சொல்லணும் உபதேசம் கேட்பது என்பது அவசியமானது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு பாஸ்போர்ட் எவ்வளவு அவசியமோ அது ஆண்டவன் திருவடியை அடைவதற்கு குருநாதன் இருந்து அஞ்சலு உபதேசம் பெறுவது அவசியம் குருநாதன் வாயிலாக அஞ்சலுத்தை உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் செட்டி அந்த காலத்துல யாரையாவது வேலைக்கு அனுப்பிச்சா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க முதலாளிக்கும் கூட்டாளிக்கும் ஏஜெண்ட்டுக்கும் முதலாளிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்க கொண்டு வைக்க போறீங்க வருஷத்துக்கு உங்களுக்கு பத்து வராக முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அர்த்தம் சம்பளம் நீங்க வருஷத்துல ஒருமுறை இந்தியாவுக்கு வந்துட்டு போறதுக்கான செலவை முதலாளி ஏற்றுக் கொள்வார் நாகப்பட்டினத்துல இருந்தோ சென்னையில இருந்தோ எஸ் எஸ் ரஜூலான்னு ஒரு கப்பல் கப்பல் பிடிச்சி ஏழு எட்டு நாள் உட்கார்ந்து இருந்து அதுக்கப்புறம் அப்பாங்கிறதுக்குள்ள உலகமே சுத்திரும் அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வரணும் பழைய காலம் அப்படித்தான் இப்போ எப்படி அக்ரிமெண்ட் தெரியுமா வந்துட்டு போறதுக்கான செலவை முதலாளி ஏற்றுக்கொள்வார் கேட்பதற்காக இந்தியாவுக்கு வந்தால் அந்த செலவை முதலாளி ஏற்றுக்கொள்வார் உபதேசம் கேட்கிறது அப்படியா உபதேசம்னா என்ன அஞ்சலுத்து மந்திரத்தை குருநாதன் மூலம் பெற்றுக்கொள்வது குருநாதன் சொல்ல அஞ்சலி பெற்றுக் கொண்டால் அதுக்கு என்ன பேரு உபதேசம் ஒரு மாதிரி ஒரு டிசம்பர் மாசம் அன்னைக்கு மார்கழி மாசம் திருவாதிரை ஒரு ஊர்ல ஒரு பெரிய மகான் வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்றார் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் வாழ்ந்த மகான் திருவானந்த வாரியாருக்கு குருநாதர் அவர் அன்னைக்கு எல்லாருக்கும் அஞ்செழுத்து மந்திரம் உபதேசம் பண்றார் அவர்களை உட்கார்ந்து பதினஞ்சு வயசு அப்பதான் காலேஜுக்கு போய் சேர்ந்திருக்கேன் நாளைக்கு காலம் வர ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள்ட்ட அப்படின்னு முதனால் சாயந்தரம் பேசியிருக்காரு காதல பட்டுது இந்த உபதேசம்னா அஞ்செழுத்து மந்திரத்தை குருநாதர் சொல்லுவாரா நம்ம வாங்கிக்கணுமா எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அவ்வளவு பெரியாலும் அவரே இத்தனை வருஷம் காத்து கடந்து வாங்கிக்கிட்டேங்கிறாரு ஐம்பத்தெட்டு வருஷம் காத்து கடந்து இருக்காரு அவரு ஐம்பத்தெட்டாவது வயசுல உபதேசம் வாங்கிக்கிறார் இந்த பையனுக்கு ஒரு எண்ணம் நம்மளும் உபதேசம் வாங்கிக்கிட்டா ஏதோ சுண்டக்கடலை வாங்குற மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போனா ஐயா நான் உபதேசம் வாங்கிக்கலாமா அவர் கேட்டார் உபதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சு ரூபா இன்னைக்கு மதிப்பு இருந்த காலம் ஒரு மூட்டை ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட் அஞ்சு ரூபா அந்த காலம் பையில அஞ்சு ரூபா இருந்துச்சு அஞ்சு ரூபா இருக்குன்னா போதும் அந்த பையன் போனா அவரு காலில் விழுந்தா கும்பிட்டா ஒரு பெரிய பொன்னாடைய அவருக்கு இவனுக்குமா சேர்த்து போர்த்தனாரு அற்புதமான சிவ ஞானி ருத்ராட்சம் உடம்பு முழுக்க விபூதி பெரிய சிவப்பழம் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படியே உபதேசம் பண்ணார் இந்த பையனுக்கு பண்ணிட்டு கையில மஞ்ச கட்டி விட்டுட்டார் என்ன அர்த்தம் கல்யாணம் ஆகி காப்பு கட்டினா அர்த்தம் வீட்டுல கல்யாணத்துக்கு காப்பு கட்டித்தானே தாலி கட்டுறீங்க ஆண்டவனோட உனக்கு கல்யாணம் ஆகிடுத்துடான்னு அர்த்தம் இந்த பையனுக்கு கையில மஞ்ச கயிறு கட்டி விட்டாங்க புறப்பட்டு போகலாம் அஞ்சு ரூபாய் எடுத்து காலில் வச்சா கும்பிட்டா பொறப்பிக்கு வந்தா மத்தியான ரெண்டரை மணி நல்ல பசி இவங்க அப்பா வந்த உடனே இந்த பயலை புடிச்சுக்கிட்டாரு கையில மஞ்ச கயிறு கட்டியிருக்க ஒண்ணா கோே என்னப்பா கடுமையான ஆளு கண்டிப்பான ஆளு போனவங்க அதெடா போனவங்களுக்கெல்லாம் கட்டுவாங்க நீ உபதேசம் கேட்டியாரு தடுமாறிட்ட ஆமா நாங்களே இன்னும் உபதேசம் கேட்கல அப்பா அம்மா இவ்ளது வயசாயிடுச்சு நீ எப்படி கேட்ட சின்ன பையன் கல்யாணம் காட்சி ஆகல உபதேசம் கேட்டா தினம் விபூதி பூசணும் சாமி கும்பிடணும் சின்ன பையன் பண்ற காரியமா ஏண்டா பண்ணனே கடுமையா திட்டி விட்டாரு இந்த பையன் சாப்பிடாம அழழு அழுது குப்படைப்படுத்த தூங்கிட்டான் நாலு மணிக்கு அப்பா எழுப்பி விட்டாரு இந்த அவருக்கும் திட்டு வரப்போகுதே வந்தான் சாமி கம்பீரமா உட்கார்ந்திருக்கார் அப்பாவும் பையன் வந்தாங்க வந்தவன்னே அப்பா கேட்டார் சாமியை பார்த்து சாமி இந்த பையனுக்கு வயசு பதினைஞ்சு உபதேசம் கேட்டு விட்டான் கல்யாணம் ஆகல இந்த பையன் தினம் விபூதி பூசணும் கடவுளை கும்பிடணும் இவனால முடியுமா நீங்க என்ன சாமி ஒரு சின்ன பையனுக்கு உபதேசம் அப்பாட்ட கேட்காம வந்துட்டான் சாமி பேசாம கேட்டார் முடிச்சு பார்த்தாரு உடம்புக்கு தாய் தந்தையர் நீங்கள் ஆன்மாவுக்கு தாய் தந்தை பரமேஸ்வரால் இந்த பிறவிக்கு தாய் தந்தை நீங்கள் எல்லா பிறவிக்கும் தாய் தந்தை பரமேஸ்வராள் அந்த பையன் பரமேஸ்வராளுக்கு பக்கத்தில் போறதுக்கு உபதேசம் கேட்டு இருக்கிறான் அவன் பண்ணது சரி இதுக்கு உங்கள்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பயலுக்கு எப்படி இருக்க ஒன்னும் பேச முடியல அவங்க அப்பா இப்ப என்ன சாமி பண்றது அந்த பையனை விபூதி பூச சொல்லு அவனால முடிஞ்ச போது சாமி கும்பிட்டு விபூதி பூசட்டும் உபதேசம் வாங்கிட்டான் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி முறை அவனை சொல்ல சொல்லு போதும் பையனுக்கு வெளியில வந்தா சந்தோஷம் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் மத்தியானம் சாப்பிடலை அழுக ஒரு பக்கம் நேர கோயிலுக்குள்ளே போனா சிவன் கோயிலுக்குள்ளே போனான் இவங்க அப்பா மெதுவாக போயிட்டாரு இவன் உள்ள கோயிலுக்குள்ளே போனான் சிவபெருமானை பார்த்தான் கண்ணீர் வருது பசுக்குது காலம்புற அப்பா திட்டின திட்டம் தான் வரிசைக்கு காதல ஒன்று ஒன்றா படுது கடவுளே நான் பண்ணது சரி குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரன்பேன் பழைய அடிகரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே திருவாசகத்தை படிச்சான் நாலு பாட்டு அஞ்சு கண்ணீர் கொட்டுதுதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பதினஞ்சு வருஷம் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் கிருவானந்த வாரியாருக்கு ஆசிரியர் அந்த புண்ணியவான் அன்னைக்கு உபதேசம் பண்ணார் இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணிட்டார் சிவான் கடவுள் வேற சொல்லு நினைச்சேசம் தெரியுதா அஞ்சலு மந்திரம் அந்த புண்ணியவான் கொடுத்த உபதேசம் கார்ல போற பொழுது சொல்றேன் பிளைட்ல போற பொழுது சொல்றேன் டூ வீலர்ல போற பொழுது சொல்றேன் எனக்கு போர் அடிக்கிற போது சொல்றேன் என்ன சிவபெருமான் கூடவே உட்கார்ந்து எப்பவும் பக்கத்தில் உட்கார்ந்து நாரதர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தம் போய் கேட்டானா அஞ்சலு மந்திரத்தின் பெருமை என்ன நாரதர் யோசிச்சார் யார்கிட்ட கேட்கலாம் கிருஷ்ணகிட்ட போய் கேட்கலாம் கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார் கண்ணா அஞ்சலித்தின் பெருமை என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த காட்டுக்கு போ சரி காட்டுல ஒரு புலி இருக்கும் சரி அதுகிட்ட போய் கேளு நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் புலி போய் கேட்ட ஒரு பாச்சப்பே கிருஷ்ணன் சொல்லிவிட்டான் நாரதர் காட்டுக்கு வர்றார் பதினாறு அடி வேங்க கம்பீரமா என்ற அஞ்சலுத்தின் பெருமை என்ன புலி வேகமா வந்தது இவரை மூணு தர சுத்தி வந்தது முன்னால படுத்தது உயிர விட்டுச்சு ஐயோ அஞ்சலு சொன்னா செத்து போவாங்க தீர்மானம் பண்ணிவிட்டார் அதே காட்டுக்கு போக்க ஒரு பசுமாடு இருக்கும் அது கிட்ட போய் கேளுடைய சரி புறப்பட்டார் ஒரு நல்ல பசுமாடு பசுமாட்டுக்கு பக்கத்தில் வந்தார் பசுவேன் அஞ்சலுத்தின் பெருமை என்ன பசுமாடு மூணு தர சுத்தி வந்தது குப்படை விழுந்தது கும்பிட்டு முடிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் உறுதிப்படுத்தப்பட்டது அஞ்சலித்து சொன்னா செத்து போயிருவாங்க இது எப்படி இருக்கு வாத்தியாரு பையங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு டெஸ்ட் ட்யூப்ல சாராயத்தை ஊத்தனாராம் ரெண்டு பூச்சியை பிடிச்சு போட்டாராம் பூச்சி செத்து பையனை பார்த்து கேட்டாரு சாராயத்தை குடிச்சா நம்ம என்ன ஆவாம் பையன் என்ன சொல்லணும் அப்படின்னு வாத்தியார் நினைச்சாரு வாத்தியார் நினைச்சத சொன்னான் சாராயத்தை குடிச்சா நம்ம வயிற்றுல உள்ள பூச்சி எல்லாம் செத்து போயிரும்ன வாத்தியாரு என்னத்துக்கு ஆவாரு உனக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்தனடான் அது மாதிரி தப்பான முடிவுக்கு வந்துட்டார் நாரதர் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம் ஆச்சு கண்ணான்னு திரும்ப போனார் என்ன நீ வந்துகிட்டே இருக்கு ஆமாம் எனக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கல இல்ல சரி காசி ராஜாவுக்கு பிள்ளை இல்லை சரி அங்க போ திருநீரு குடு ஆண் குழந்தை பிறக்கும் அது கிட்ட கேளு கண்ணா நல்ல வேலையை கெடுத்த ரெண்டு இடத்துல கேட்டேன் ரெண்டும் செத்து போச்சு காசி ராஜாவுக்கு பிள்ளை இல்லையா நான் போய் விபூதி கொடுக்கணுமா புள்ள பிறக்குமா அதுகிட்ட போய் கேட்கணுமா அது செத்தா ராஜா என்ன உசிரோட விட மாட்டேன் பொதுவானா பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னா கண்ணா என்ன கொள்றதுக்கு உனக்கு வேற வழி தெரியலையா இல்ல போய் கேளு புத்தி உள்ளவன் பழச்சுக்குவான் கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை நாரதற்கு பட்டுன்னு ஏதோ புரிஞ்சிருச்சு வந்தார் காசியராஜாட்ட வந்தார் விபூதி கொடுத்தார் பத்தாவது மாசம் குழந்தை பிறந்தது குழந்தை கம்பீரமா அழகா ஆண் குழந்தை கிட்டக்க போனார் குழந்தையே என்னார் அஞ்சலுத்தின் பெருமை என்ன மந்திரத்தை சொல்லல இது வரைக்கும் என்ன சொன்னார் ஓம் நம சிவாய் அஞ்சலித்தின் பெருமை என்ன கேட்ட மனுஷன் பெருமை என்ன குழந்தை பார்த்தது நாரதரே என்ன தெரியலையா தெரியல நான் தான் முதல்ல பதினாறு அடி வேங்கையா இருந்தேன் நீங்க வந்து அஞ்சலித்த சொன்னதினாலே அந்த மோசமான பிறவி முடிஞ்சுது பசுமாடா வந்து பிறந்தேன் நீங்க திரும்ப வந்து அஞ்சலு மந்திரா வந்து இப்பவும் அஞ்சலி இனி பிறவாவை சித்திக்கும் அஞ்சலு சொல்லுங்க நாரதர் பார்த்தாரா கொஞ்ச காலம் ஆகட்டும் நான் வர்றேன் போயிட்டார் இது ஒரு பழைய கதை அஞ்சலு மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு அஞ்சலத்துல அஞ்சு வகை ஒன்னு பஞ்சாட்சரம் நம சிவாய் வெளிப்பட தெரிவது இதான் எல்லாருக்கும் உபதேசம் பண்றது ஒரே ஒருத்தருக்கு மாணிக்கவாசகி ஸ்தூல பஞ்சாட்சரம் நம சிவாய சூட்சும பஞ்சாட்சரம் சிவாய நம நம சிவாய சிவாய நமவர் சி முன்னால நம சிவாய சூட்சுமமான பஞ்சாட்சரம் மனசில் உருவேற்ற வேண்டிய பஞ்சாட்சரம் சிவாயனமா அதுதான் மாணிக்க வாசகருக்கு உபதேசமா கிடைச்சது திருப்பெருந்து குருநாதர் மாணிக்க வாசகருக்கு என்ன சொன்னார் யானேயோ தவன் செய்தேன் சிவாயனமா எனப் பெற்றேன் சிவாயனமான்னு உபதேசம் பண்ணார் மூணாவது அதிசூட்சும பஞ்சாட்சரம் ரொம்ப சூட்சுமம் சிவாய சிவாய அதிசூட்சும பஞ்சாட்சரம் நாலாவது காரண பஞ்சாட்சரம் சிவ மத்த அடங்கிருச்சு சக்தியும் காரண பஞ்சாட்சரம் மகா காரண பஞ்சாட்சரம் சி சி அவர் அஞ்சு முதல்ல எப்படி ஓம் நம சிவாய சிவாய நம அப்புற சிவாய அப்புறம் என்ன சார் அர்த்தம் திருமூலர் பாடுறார் நகராதி தான் மூலமந்திரம் இரண்டாயிரத்தி எழுநூறாவது பாட்டு நகராதி நகரத்தை முன்னால வச்சு நம சிவாய்தான் மூலமந்திரம் என்ன சொன்னு சொன்னும் இந்த கூட்டை தங்கமாக்கிவிடுவேன் சிவாய நம சொன்ன செம்பு பொன்னாகும் செம்பு பொன்னாகும் என்ன அர்த்தம் இந்த உடம்பு சிவமாகும் அர்த்தம் சிவாய நம எூத்தி ஒன்பதாவது பாட்டு சிவாயனம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே சிவாயனம் என்ன சிவாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாவது தீதில் சிவஞான யோகமே சித்திக்கும் ஓதும் சிவாய மதமற்ற உண்மையே சிவாய் கிடையாது மலமற்ற உண்மை சிவயோகம் சித்திக்கும் இது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மூணாச்சா என்னென்ன மூணாச்சு நம சிவாயெல்லாம் தெரிஞ்ச பாட்டு சிவா. சிவ என்கிற தீ வினையாளர் சிவசிவென்ற தீ வினை பாலும் சிவசிவென்ற தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே தானே இரண்டாயிரத்தி பாட்டு இதுல எத்தனை சிவ வருது பாத்தீங்களா சிவசிவிலர் தீவினையாளர் சிவசிவென்றிட தீவினையும் ஆளும் சிவசிவென்ற தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதி ஒன்பது சிவ வருது இந்த மந்திரத்தை பன்னெண்டு முறை சொன்ன நூத்தி முறை சிவநாமத்தை சொன்ன புண்ணியம் என்று திருப்பனந்தாள் ஆதீனம் முன்ன இருந்த சுவாமி அருள்நந்தி சுவாமிகள் எல்லா கோயில்லையும் சிவ சிவ சிவன்னு எழுதி ஒளிப்பேளை தயார் பண்ணி சொல்ல சொன்னார் சிவ அவ்வளவுதான் இது சிவ பதினாறாவது பாட்டு சிவ சிவ என்ன சிவகதி தானே சி ஒரே எழுத்து சங்கை கட்டு அவ்வழுத்து ஒன்றையும் சாதித்தால் அங்கரை சேர்ந்த அருங்கலம் மாமே இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபதாவது பாட்டு அஞ்சையும் பாடிவிட்டார் திருபோலர் என்ன சார் அஞ்சு இந்த அஞ்சு சொன்னா என்ன கிடைக்கும் அதான் இப்ப நான் பேச போறேன் முதல்ல என்ன சொன்ன நம சிவாய நம சிவாயன்னு சொன்னால் நான் முன்னால இருக்கு ஆமா இதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அதை சொல்லிருவோமே அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போவோம் மாணிக்க வாசக சுவாமி இந்த அஞ்சையும் பாடுறார் அதை நான் பின்னால் சொல்றேன் இந்த அஞ்செழுத்து இருக்குல்ல நம சிவாய இதுக்கு என்ன சார் அர்த்தம் சி என்பது சிவம் வ என்பது பராசக்தி என்பது இந்த ஆன்மா உயிர் வச்சு நமக்கு என்ன பேரு ஏன் தெரியுமா தெரியுமா கானா போட்டா ஒன்னு போட்டா ரெண்டு ரூனா போட்டா அஞ்சு போட்டா எட்டு யானா போட்ட பத்து விளங்காதவன் காணா போட்டு சைபர் போடுறேன் தப்பு 10. 10 10 வேற ஒண்ணும் ஒரு தன்மை சார்ந்த வண்ணமாம் தன்மைத்து ஆன்மா எங்களை அங்க இருக்கும் எங்க சேர்ந்து இருக்கோ கூட்டத்துக்கு தகுந்தாப்பல இந்த ஆன்மா இருக்கும் ஒரு தன்மை இரண்டாவது தன்மை நல்லத சீக்கிரம் எடுத்துக்காது கெட்டத சீக்கிரம் எடுத்துக்கும் இதெல்லாம் நம்ம ஆன்மாவுக்கு தன்மைகள் குற்றத்தை ஈஸியா செய்யும் குணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகோ இப்படி பத்து தன்மைகள் ஆன்மாவுக்கு உண்டு போட்டு காமிச்சாவுக்கு சிவம் சக்தி என்பது ஆன்மா என்பது கடவுள் கொடுத்த மறைப்பு சக்தி திரோதான சக்தி மறைப்பு சக்தி மறைப்பு சக்தி அதாவது பல செய்திகளை நமக்கு தெரியாமல் நாளைக்கு காலையில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு இன்னைக்கே தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்க மாட்டேன் தெரியல நல்ல வேலை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன் மறைப்பு சக்தி என்பது மலங்கள் ஆணவம் கண்மம் மாவா நம சிவாய் அர்த்தம் ஓம் நமோ நாராயணாய சொல்ற நம சிவாய அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்பது மறைப்பு சக்தி மா என்பது மலம் இந்த ரெண்டும் முன்னால நிக்கிது சி அப்புறம் பராசக்தி வா அப்புறம் எப்பவுமே குழந்தை அம்மாவுக்கு பக்கத்துலதான் இருக்குமா சிவாயிரு குழந்தை வாங்கிறது அம்மா சிங்காத்தான பராசக்திக்கு பக்கத்துல இருக்கு இந்த பராசக்தி தான் குழந்தைய சிங்கிற ஆழ்த்த கொண்ட சேர்க்கணும் சிவாயிவாய சிவாய நம என்ன அர்த்தம் சிவபெருமானுக்குத்தான் முதலிடம் நமங்கிறது கலண்டு பின்னால போயிடுச்சு இதுவரைக்கும் தள்ளிக்கிட்டு இருந்தது இப்ப விலை போயிடுச்சு நான் என்பது மறைப்பு சக்தி மா என்பது மலம் இந்த ரெண்டும் பின்னால போச்சுன்னா பவர் யாருக்கு சிவபெருமானுக்கு இதுவரைக்கும் நமசிவாய முதலெழுத்து ந மறைப்பு சக்திக்கு ஆற்றல் மறைப்பு சக்தி அதிகம் சிவாய நம சிவபெருமான் சக்தி அதிகம் போய் முழுக்க இருக்குமா கலண்டே போயிடுச்சு அங்கே முன்னால இருந்துச்சு பின்னால் இருந்துச்சு இப்ப வேணாண்ட அப்பான்னு கலண்டே போயிடுச்சு மறைப்பு சக்தி கிடையாது மலம் போயிடுச்சு ஆகா நம்ம ஆண்டவன் அருள் உயிர் கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி கடவுள் அருள் பிதா பிதாந்தன் உயிர் அப்படி அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் ஒத்துக்கிறான் ஆண்டவன் அருள் உயிர் ஆண்டவன் சி அருள் வ உயிர் சிவய இது பெரிய மந்திரமா சொன்னாங்க சிவாய இப்ப அடுத்தாப்பல பாருங்க இந்த ஆன்மா ஆண்டவனை கும்பிட்டு கும்பிட்டு கும்பிட்டு ஆண்டவனோட ஒட்டிருச்சு என்ன ஆயிடுச்சு இந்த வாங்கிற பராசக்தி யாங்கிற ஆன்மாவை இழுத்துக்கிட்டு போய் ஆண்டவனோட ஐக்கியம் பண்ணிவிட்டான் எங்க மதுரை மீனாட்சி கோயில்ல மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தரமா திருக்கல்யாணம் எல்லாரும்ட ஒரு நாளைக்கு என்ன புரியுது ஒருத்தர் கூட்டிட்டு அறுபது ஆண்டு சஷ்டி கல்யாணத்துக்கு இது கொண்டாடுறீங்க அதே சம்சாரம் இன்னைக்கு வச்சு பண்ற இது அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கு இத்தனை வருஷமா ஒரே பண்டாட்டியோட குடும்பம் நடத்தனா அவனுக்கு அது பெரிய ஆச்சரியம் நமக்கு நடத்தாட்டித்தான் ஆச்சரியம் ஏன் கல்யாணம் மாப்பிள்ள பண்ண மாத்தலை என்ன அர்த்தம் கிறீங்க திக்கு விஜயம் செய்தாள் எல்லோரையும் வெற்றி கண்டாள் கைலாசத்துக்கு போனா சிவபெருமானோட ஐக்கியம் இந்த எல்லாரையும் வெற்றி கண்டது ஆண்மாக்களை இழுத்தது நம்மளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போறா தான் போய் சிவபெருமான காமிச்சு நம்மளையும் சேர்த்து அவளும் சேர்ந்துடுறான் நம்மளை சேர்க்கிற பொழுது சிவன் இருக்கும் அவளும் சேர்ந்துட்டா சி இருக்கும் சேர்ந்து நம்ம மூணு பேர் இருந்தா சிவையம் ஆகிட்டா சிவ பராசக்தியும் ஐக்கியம் ஆகிட்டாடி நெருப்புல போட்டு எரிச்சுக்கிட்டே இருந்தேன் தள்ள முடியல கை சுடுது இன்னொரு குச்சியை வச்சு தள்ளுணே கடைசி தள்ளுண குச்சியும் உள்ளுக்க போட்டுவிட்டேன் ஆன்மாவை பராசக்தி ஆண்டவனோடு கலக்க செய்கிறாள் பராசக்தியும் இருந்துச்சு சோப்பு போட்டு தேய்ச்சு நீக்கத்தானே போட்டு தேய்ச்சே அதை கழுவலாமோ சோப்போட போனா என்ன ஆகும் நல்லா தானே இருந்தாரு வாத்தியாரு நேர்த்தி வரைக்கும் நினைப்பேன் சோப்பையும் கழுவீர் இல்ல எதை வச்சு அடுக்க நீக்கினியோ அதையும் கழுவுற மாதிரி எதை வச்சு அடுப்பில தள்ளுணியோ அதையும் நெருப்புல போடுற மாதிரி எந்த பராசக்தி உன்னை ஆண்டவனோடு இணைத்தாளோ அவளும் சிவத்தோடு சேருவாள் சி மட்டும் நிக்கும் மகாகாரண பஞ்சாட்சரம் சி நம சிவாய நம சிவாய சிவ சி சார் இதுக்கெல்லாம் என்ன பலன் ஓம் நம சிவாயு சொன்னால் யுக சௌபாக்கியங்கள் கிடைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளை அது தவிர இன்னும் சொல்லப்போனா நம்முடைய பொன்னாட புகழ் பெருமை எல்லாம் கிடைக்கும் எது சொன்னா ஓம் நம திருமூலர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது சொல்றார் நம் முதல் ஆரம்பிச்சா என்ன பேரு நமசிவாய அப்படி சொன்னால் நாடும் கருமங்கள் அம்முதல் ஐந்தில் அடங்கிய வல்வினை வல்வினை அடங்கும் கருமங்கள் கூடும் புகழ் கிடைக்கும் உலகத்தில் நல்லா இருக்கலாம் எப்போ நம சிவாயு சொன்னால் சி முதல் சி முதல்னா சிவாய நமன் அப்படி சொன்னால் கட்கு தம்முதல் ஆகும் சதா சிவன் தானே சிவாயனம் திரும்ப சொல்லவா நமசிவாயு சொன்னா யுகத்திலே பெருமை சிவாயனம் சொன்னா கடவுளே வந்து நமக்குள்ள உட்கார்ந்துருவார் ஒரு ஊர்ல கேட்டேன் எது தேவையில்ல ஒரு பையன் எது வயசு வரைக்கும் நமச்சிவாயன்னு சொல்லுவோம் அப்புறம் சிவாய நம்ம சொல்லிக்கிறோம் எண்பது வயசு வரைக்கும் பைசா வேணும் இல்ல வாழ்க்கை வேணும் இல்லை என்ன பண்றது பணம் இல்லன்னா பணம் எண்பது வயசு வரைக்கும் ஓம் நம சொல்லுவோம் அது வரைக்கும் சிவபெருமான் வேண்டாம் பைசா கிடைச்சா போதும் அப்புறம் ஓம் சிவாய நம்ம சொல்லிட்டு போறோம் நமசிவாய சிவாய நம சிவாயு சொல்லிட்டா நம்ம கலண்டே போச்சு எதுமே வேண்டாம் கடவுள் நம்மோட ஒட்டிட்டார் நம்ம மூணு பேரும் உட்கார்ந்து ஐக்கியம் ஆகியாச்சு உன்னுடைய நிலை முடிந்து விட்டது ஆவி எழிலார் திரோதம் மலம் ஆசில் எழுத்தஞ்சின் அடைவான் உண்மை விளக்கம் ஈசன் சிவன் அருள் சக்தி ஆவி திரோதம் மலம் இதில் எல்லாருக்கும் உண்டு சார் மலம் உண்டு மறைப்பு சக்தி உண்டு கடவுள் உண்டு அவர் அருள் உண்டு ஆன்மா உண்டு தமிழ் எழுத்து அந்த காலத்தில் முப்பது இப்பவும் முப்பதுதான் பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய் எழுத்து வடமொழியில முதல்ல ஒரு பொதுவா திருமூலர் எழுத்து எடுத்துகிறார் சொல்ற ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி பாட்டு இதே பாட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது பாட்டாகவும் வந்துருக்கு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இப்படி திரும்ப திரும்ப வரும் அந்த காலத்து ஏடுகளில் இருந்தது அப்படியே போட்டு நான் எடுத்து பாக்குறேன் தொள்ளாயிரத்தி பாட்டம் ரெண்டாயிரத்தி பாட்டம் ஒரே பாட்டு அச்சரம் பேசகலை இப்படி ஒரு நாலஞ்சு பாட்டு தட்டுப்படுது என்னவோ அந்த காலத்தில் இது இருக்கட்டும் எடுப்பானு பெருமக்கள் விட்டு விட்டாங்க பாட்டு என்ன ஆகிடுச்சு மூவாயிரம் சொன்னது மூவாயிரத்தி நூத்தி எட்டு பாட்டாயிடுச்சு சொன்னதை சொன்னதை திருப்பி சொன்னா ஆறாயிரம் பாட்டை ஆக்கிப்படலாமே அந்தந்த பாட்டை திருப்பி சொல்லி இப்படி எல்லாம் வந்துருச்சு ஏட்டில வடமொழியில ஐம்பது எழுத்து அனைத்து வேதங்களும் எல்லாம் தொண்ணூத்தி எட்டாவது பாட்டு சொல்லுது ஆகமங்களும் ஆவது அறிந்தபின் ஐம்பது எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே அறிந்த பின்னாலே இந்த ஐம்பது எழுத்தும் மறைஞ்சிரும் அஞ்செழுத்து இந்நேரம் சொன்ன அஞ்சலு இந்த அஞ்சலு சிவாயம் சிவ பொதுவா சிவாயத்தில் அப்படி இருக்கு வேதங்கள் மூணு அதர்வன வேதத்தை விட்டுறது என்ன அது கொஞ்சம் கடுமை சில விவகாரங்கள் இருக்கு நமக்கு வேண்டாம் விட்டு விட்டாங்க சாமம் நடுவில் உள்ள வேதம் எது வேதம்ாகை பெ இந்த பக்கம் நடுவில் உள்ளதுக்கு ஏழு காண்டம் நடுவில் உள்ளது எது நாலாவது காண்டம் சதருத்திரியம் காண்டத்தில் இருக்கு ஒன்பதுல அஞ்சாவது உள்ள ஒரே அஞ்சலு இதுதான் சிவபெருமானை குறித்து நம சிவாயச நடுவில் உள்ளது நடுவில் உள்ளது வேதாயன சாகை நடுவில் உள்ளது நாலாவது காண்டம் சதருத்திரியம் அதுல நடுவில் உள்ளது அஞ்சாவது பிரஸ்னம் அதுல நடுவில் உள்ள எழுத்து நம சிவாயசர் அப்போ நடு மையத்தில் எது இருக்கு நம சிவாய நம்ம திருமுறைக்கு வருவோமா திருமுறையில தேவாரம் பாண்டவங்க யார் மூணு பேர் திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் சரி நடுவில் இருக்கிறது யாரு அப்பர் சுவாமி அப்பர் சுவாமிகள் எத்தனை திருமுறை பாடினார் நாலு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறில் நடுவில் இருக்கிறது எது அஞ்சாம் திருமுறை அஞ்சாம் திருமுறையில் நூற்றி ஒரு பதிகம் நூற்றி ஒரு பதிகத்தில் நடுவில் எது ஐம்பத்தி ஒன்னாவது பதிகம் ஒன்னது பதிகம் திருப்பாலைத்துறை பதிகம் திருப்பாலை பதிகத்தில் பதினோரு பாட்டு பதினோரு பாட்டு நடுவில் இருக்க பாட்டு இப்ப அந்த பாட்ட சொல்றேன் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாய் வாணகம் பண்ணினாரவர் பாலை நடுச்சு வேதத்திலையும் நடுவலே நம சிவாயச்ச இங்கே சிவாய இது திருமுறை அது வேதம் நால்வர் சொல் சைவர் வேதம் பழைய வார்த்தை நமக்கு வேதம் எது இந்த நாளும் தான் நமக்கு வேதம் அதனாலே இந்த சிவாய என்பதும் அது இந்த பாட்டை பாத்தீங்களா சிவாய நம என்று எண்ணினார்க்கு இடமாய் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே யாரெல்லாம் சிவாய நம என்று சொல்கின்றீர்களோ அவர்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சொர்க்கம் உண்டாக்கி சிவபெருமான் பண்ணினார் ஏ இருக்கு சொர்க்கம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே அடுத்த முக்கியமான செய்தி காயத்ரி மந்திரம் எல்லாரும் சொ விஸ்வாமித்திரர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது ராமாயண காலம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சொல்றமா இல்லையா காலையில சொல்லணும் மத்தியானம் சொல்லணும் சாயந்தரம் சொல்லணும் காலையில சூரிய பகவான் வந்துட்டு இருக்கிற பொழுது சொல்லணும் காணாமல் ஒரு முன்னால சொல்லணும் காலையில மத்திய ஆனா தலை உச்சிக்கு இருக்கிற போது சொல்லணும் சாயங்காலம் உள்ள மறைய போற போது சொல்லணும் காணாமல் கோணாமல் கண்டு சொல்லுங்க எல்லா வேதியர்களும் சொல்றாங்களா இல்லையா அத்தனை பேரும் பாரதியார் இதை தமிழாக்கி இருக்கார் கண்ணதாசன் தமிழாக்கி இருக்கார் திருமூலர் சொல்றார் ஓம்ங்கிறத சேர்த்துக்கணுங்கிறார் ியம் வர்கோ தே நமசிவாயத்து சேர்க்க கூடாது அஞ்சு ஒன்னா ஆறா ஆற நால பெருக்கனா இருபத்தி நாலு காயத்ரி மந்திரம் இருபத்தி நாலு எழுத்து பாட்ட பாருங்க தொள்ளி தொண்ணூத்தி நாலாவது பாட்டு ஆறு எழுத்தாகுவ ஆறு சமயங்கள் ஓம் நம சிவாய ஆறு எழுத்துத்தான் ஆறு சமயங்கள் ஆறுக்கு நாளே இருபத்தி நாலு வாய்பாடு போடுற ஆறுக்கு நாலு இருபத்தி நாலு என்பார் காயத்ரி மந்திரத்தை ஒன்று உல ஓம் சேர்த்துக்கோதிக்க வல்லார் பிறவி ஏற்றார்களே இந்த ரெண்டு ஒன்னு தான் யாருக்கு தெரிஞ்சு போச்சோ அவர்களுக்கு இனிமே பிறவி கிடையாது சாரி இரண்டாவது செய்தி காயத்ரி மந்திரம் யாரை நோக்கி சூரியனை நோக்கியா ஆமா அப்படித்தானே சூரியனுக்குத்தானே பாக்கிறோம் சூரியனை காணாமல் சூரியன் கோணாமல் சூரியனை கண்டு சூரியனுக்கு வழிபாடு திருவோலர் சொல்றார் காயத்ரி மந்திரம் சூரியனுக்கு வழிபாடு அல்ல சூரியனை உண்டாக்கிய சிவசூரியனுக்கு நீ வைஷ்ணவனா இருந்தா சூரிய நாராயணமூர்த்தி நம்மளால பேர் ரெண்டுக்கு வச்சுக்கல சைவனா இருந்தா சிவசூரியன் பெருமாள வைஷ்ணவமா இருந்தா சூரிய நாராயண மூர்த்தி அவங்களுக்கு உள்ள பாடல் இது பாடல் அல்ல ஏன் தெரியுமா என்ன அர்த்தம் ஒளியின் அர்த்தம் உலகங்களை பிரகாசிப்பதால் ப்ச்சிப்பதால் ஒடுக்கி தோற்று வித்தலால் க யாரு சொல்றா மைத்திரேய உபனிஷதம் விளக்கம் சொல்லுது பர்கோ தேவசிய உண்டாக்கி உலகத்தை காத்து உலகத்தை அழிச்சு எல்லாம் பண்றது இதை யாரு செய்கிறா தேவசிய சூரிய பகவானா பண்றாரு இல்ல இதையெல்லாம் செய்கிறது சிவசூரியன் அதனாலே சூரியனை வணங்கும் போது சிவசூரியனாக வணங்க வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமி சொல்றார் அப்பர் சுவாமி சொல்றாரு அருக்கன் பாதம் வணங்குவார் அருக்கன் தான் சூரியன் சூரியனை கும்பிடக்கூடிய பெருமக்கள் ரொம்ப நல்லது காயத்ரி மந்திரன் சொல்லி சூரியனை கும்பிட்டா உடம்புக்கு பேராற்றல் கிடைக்கும் கண்ணு சுத்தமா இருக்கும் என்ன கண் டாக்டருக்கு பொழப்பு போயிரும் போனா போயிட்டு போகுதே நம்ம என்ன கொஞ்சமா கொடுத்துருக்கோம் அவருக்கு பரவாலை அருக்கன் பாதம் வணங்குவார் மண்ணாகி வடி ஆகி ஒளியாகி நீராகி ஆன்மாவாகி சூரியனாகி சந்திரன் ஆகி எத்தனை ஆச்சு எட்டு இருநிலாய் தீயாகி நிருமாகி இயமான அறுநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி அட்டமூர்த்தம் எட்டு திக்க எட்டு மூர்த்தம் சிவபெருமானுக்குரிய மூர்த்தங்களில் ஒன்று சூரியன் இன்னொன்னு சந்திரன் இன்னொன்னு ஆன்மா இன்னொன்னு பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் அஞ்சு மூணு எட்டாம் அறுக்காவான் அரண் நான் ஈசனையே போற்றுகிறது கருத்தினை கல்லு மனசோட ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்கிறான் அட்டமூர்த்தத்தில் சூரியன் ஒன்று இது யாரு பாட்டு அப்பர் சுவாமி பாட்டு காயத்ரி மந்திரத்தில் மூணு பிரிவு இருக்கான் முதல் பிரிவு சிவசக்தி இரண்டாவது பிரிவு சிவம் மூணாவது பிரிவு உயிர் அதான் இருக்கு சிவசக்தி வி உயிர் காயத்ரி மந்திரத்தில் என்ன இருக்கோ திருவை தழுத்து அதையே சொல்லுகிறது அதனால திருஞான சம்பந்த சுவாமி ஒரு வேலை பார்த்தார் என்ன அவருக்கு உபதேசம் அந்த பூநூல் போடுறது ரொம்ப அவசியம் அப்பத்தான் அவர் பிராமணர்மத்தை உணர்ந்தவர் திருவேரகத்தில் இரண்டு பிறப்பும் அவங்களுக்கு பூணூல் போடும் சாதாரண ஆளு பூணூல் போட்டாத்தான் பிராமண பூணூல் போட்டா முறைப்படி காயத்திரி மந்திரம் சொல்லணும் ஜபம் பண்ணணும் அதனாலே அதுக்கப்புறம்தான் அவனுக்கு அந்த சிறப்பு திருஞான சம்பந்த சுவாமிய கூப்பிட்டு உட்கார வச்சு பூணல் போட்டாங்க காயத்திரி மந்திரன் சொன்னாங்க அந்த கோத்திரத்து பிராமணர் திருஞான சம்பந்தன் மறக்கப்படாது மறைஞான சம்பந்தர் தன்னை தமிழ் சம்பந்தராக மாற்றி அதனாலதான் சமனை ஒளிஞ்சான் நம்ம நாட்டில் சண்டை இருந்துச்சு தமிழ் வேதியர் ஒரு பக்கம் வடநாட்டு வேதியர் ஒரு பக்கம் இவங்க அடிச்சுக்கிட்டதில் சமனை உள்ள புகுந்துட்டான் ஞான சம்பந்த சாமி பார்த்தார் மறைஞான சம்பந்தராயிருந்தவர் தமிழ் ஞான சம்பந்தரா மாறி எல்லாரை இழுத்து நின்னாரா சமனை ஓடி போயிட்டான் நம்ம சண்டை போட்ட எல்லாரும் உள்ள வந்துருவான் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி வந்து புகழ் நீதி ஒரு தாயின் வயிற்றுள் பிறந்தோர் தம்ள் சண்டை செய்தாலும் சகோதரர் வந்தே மாதரம் என்போம் பாரதி பாடுறான் எங்களுக்குள்ள ஆயிரம் ஜாதி இருக்கு நீயார இங்க வந்து சாப்பிட்றதுக்கு வெள்ளக்காரனை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கேள்வி ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றுள் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் அதெல்லாம் அந்த காலத்தில் பாடின பாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நான் ஹைஸ்கூலில் படித்த பொழுது எங்கள் ஹெட் மாஸ்டர் எனக்கு பாரதியார் வேஷம் போட்டு இந்த பாட்டை பாடுறான்னாரு அப்ப பாடம் பண்ண பாட்டு இப்ப மனசுக்குள்ள அப்படியே பசுமையா நிக்கே மாதரம் என்போம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வே நம்ம ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எதுக்கு சொல்ல வந்தேன் நமக்குள்ள வேத பிராமணர் ஒரு பக்கம் தமிழ் சைவ பிராமணர் ஒரு பக்கம் சண்டை மாற்றி ரெண்டு ஒன்று என்று நின்னு சமர்களை விரட்டிய பெருமை ந்த காத்திரி மந்திரவங்கெல்லாம் யாரு செம்மையான வேதியர்கள் சும்மா வைத்து செம்மை வேதியு அந்தி உள் மந்திரம் அஞ்சலுமே உள் மந்திரம்னா என்ன உள்ள தியானிக்க வேண்டிய மந்திரம் அஞ்சலுமே காயத்ரி மந்திரமும் அஞ்சலுத்தும் ஒன்றுதான் நீங்க காயத்ரி மந்திரம் எனக்கு சொன்னீங்க அஞ்சலுத்து மந்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அந்தி உள் மந்திரம் அஞ்சலுத்துமே எங்க போயிடுச்சு பாருங்க அஞ்சலுத்தின் பெருமை பெரிய புராணத்திலே அஞ்சலுத்தின் பெருமைக்கு எல்லாம் கிடையாது அமர்நீதி நாயனார்னு ஒருத்தன் நான் ஒரு வரலாறு மட்டும் சொல்றேன் நேரம் கிடையாது யாரு வந்து கேட்டாலும் என்ன வந்தாலும் கொடுத்து சாப்பாடு போடக்கூடியவர் அமர்நீதி நாயனார் அவர் வீட்டுக்கு சிவபெருமான் ஒரு நாள் வந்துட்டார் எப்படி வந்தார் தெரியும்ல வேடிக்கையா வந்தார் ஒரு கோவனம் கட்டி இருக்கார் ரெண்டு கோவணம் கம்பில் வச்சிருக்கார் இதுதான் இவருக்கு மொத்த சொத்தை மொத்த சொத்து என்ன மூணு கோவனம் முடிஞ்சு வச்சு ரெண்டு கோவனம் மேலே ஒரு கோவனம் உள்ள கட்டி இருக்கார் ஒரு துண்டு வந்துட்டார் அமர்நீதி நாயனார்ட்ட வந்து ஐயா நான் குளிக்க போகிறேன் குளிச்சா ஈரத்தை கட்ட முடியாது இந்த கட்டி இருக்க கோவணத்தை கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அது ஈரம் ரெண்டு கோவணம் வச்சிருக்கேன் இன்னொன்னு மாத்தி கட்டிக்குவேன் இன்னும் ஒத்த கோவனம் இருக்கு ஸ்பேர் கோவனம் நம்ம இந்த கார்ல ஒரு டயர் வச்சிருப்போம் பாருங்க மழை வர்றாப்புல இருக்கு நாம் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் மழை வந்துட்டா எல்லாம் நனைஞ்சு போயிடும் எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது யாருக்கு கங்கைய தலையில வச்சிருக்கிற ஆளுக்கு மழை பெஞ்சா ஒத்துக்கிறாதான் இந்த ஆளு எவ்வளவு விவகாரமான ஆழ்ப்பாருங்க இப்படிப்பட்டவர் அதனால இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க இந்த ஒத்த கோவனத்தை உங்கத்த குடுக்கறேன் பத்திரமா வச்சுக்க இதுக்கு என்னையா எவையா திருட வரப்ப இல்ல நான் சொல்லிட்டேன் அது உலகத்துல எங்கேயும் கிடைக்காது பத்திரமா வச்சுக்க தன்னையே கோவனமாய் சாத்தின்கான் சாலலோ திருவாசனம் கோவணத்தை பத்திரமா வச்சுக்க நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் இவர் கோவணத்தை கொண்டு செட்டியார் அமர்ந்து எடுக்க முடியாது இரும்பு பொட்டகத்துல முடிஞ்சது நம்ம ஆளுக்கு குளிக்க போனார் குளிச்சுட்டு வர்ற பொழுது மழை வரணும் கட்டி குளிச்சதுனால ஈரமா போச்சு பெரியவரான எழுதினார் இந்த ஆளு குளிச்சாரோ குளிக்கெலியோ கங்கையில் குளிச்சாரோ அல்லது குளிக்கெலியோ தெரியல குளிச்சாப்பில் வந்து நிற்கிறார் வந்து இங்க கைகாலெல்லாம் ஆடுது என்ன இந்த பரு நினைச்சாப்புல ஆகி போச்சு அந்த கோவணத்தை கட்டி குளிச்சேன் நனைஞ்சு போச்சு புது கோவனம் கட்டினேன் மலையில அதுவும் நனைஞ்சு போச்சு உங்ககிட்ட கொடுத்த ஸ்பேர் கோவணத்தை கொண்டா இதுக்கு அவரு உள்ள போய் திறந்து பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கு கோவணத்தை காண இதுக்கு ஒரு திருட்டு பைய வந்திருக்காண்டா சேக்கலார் சுவாமி கோவன கல்வருங்கிறார் யார சிவபெருமான இவன் தானே திருவன் வேற யாருங்க இத திருடா இவன் ஏற்பாடு பண்ணி திருடிட்டான் யாரும் போகல இரும்பு பெட்டி ஏழு பூட்டு அரை மணி நேரம் ஆகும் துறக்கிறதுக்கு திறந்து பார்க்கிறேன் காணும் தவிக்கிறார் ஓடி வந்தார் சாமி கோவனத்தை அப்பவே சொன்னேன் இது பெரிய கோவனம் கிடைக்காதுன்னு அப்பவே சொன்னேன் நீ பொழுங்கா கவனமா இல்லை கிடைக்காதுன்னு சொன்னாருக்கும் எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு என் கோவனத்தை போய் எடுத்துக்கிட்டே அவருக்கு எப்படி இருக்க எடுத்ததுக்கு வேற என்னத்தையா எடுத்தேன்னு சொல்லப்படாதா இப்படி ஆகிப்போச்சு கண்ணீர் விட்டு அழுதார் நான் திருடலைங்க திருடி இருக்க என் கோவணத்தை நீ திருடிவிட்ட குத்து அப்படியே நான் திருடலிங்க இப்ப நான் என்ன நான் உங்களுக்கு வேற கோவணம் தர்றேன் நீங்க கொடுத்த கோவனம் வேட்டியில கிழிச்சது தச்சே வச்சிருக்கேன் தர்றேன் யாரு சொல்றா அமர்நீதி நாயனா செட்டியார் எனக்கு வேணா ஐயா நீ என்ன தச்சு தங்கத்துல கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் எனக்கு ஏன் கோவனம் தான் வேணும் விவகாரமான ஆளு இந்த ஆள்கிட்ட போய் இதை வாங்கி வச்சுக்கிட்டமே விபூதி பூசிக்கிட்டு வந்தாருன்னு வாங்கி வச்சுக்கிட்டமே இப்ப என்ன செய்யணும் கோவனத்துக்கு எடைக்கு எடை நீ கோவணம் கொடு நல்ல விளட கோவனி ஒன்னு மாட்டி வச்சிருந்த புளிஞ்சிட்டு தராசு தட்டுல வச்சு விட்டார் எந்த தராசு அமர்நீதி நாயனார் கடை வச்சிருக்கவர் கடையில வச்சிருந்த முரட்டு தராசு அதுல ஒரு ஓரத்துல கோவணத்தை வச்சாச்சு பதிலுக்கு அந்த பக்கம் கோவனவை இவர் வீட்டில் இருந்து புது கோவனம் பத்து கோவனம் கொண்டாந்து இந்த தட்டு கீழே இருக்கு அந்த தட்டு மேல இருக்கு சிவபெருமான் தட்டு தாழ்ந்தது அடியார் தட்டு உயர்ந்தது சரிதானே அடியாருக்கு உயர்வா சிவபெருமானுக்கு உயர்வா சிவனோட அடியாருக்கு தானுங்க உயர்வு சிவபெருமான் தட்டு தாழ்ந்தது அடியார் தட்டு உயர்ந்தது கொண்டாந்து அவ்வளதையும் வச்சார் இந்த கோவனம் உட்கார்ந்து அவ்வளதையும் ஆச்சரியமா இருக்குற ஒழுங்காத்தானே இருந்துச்சு டிரெஸ் இவரு ட்ரெஸ் எல்லாம் வச்சாச்சு இந்த ஒத்த கோவன உட்கார்ந்து அவ்வளதையும் இழுக்குது இந்த மனுஷன் காலம்பரவே சொன்னாரு இது என்னமோ விவகாரமான கோவனம் இருந்த நகையெல்லாம் கொண்டாந்து வச்சாரு ஒண்ணும் பாத்திரம் கொண்டு வச்சா ஒண்ணும் எப்படி இருக்கும் வேடிக்கை என்ன பண்ண தெரியும் ஏறி உட்கார்ந்துட்டாங்க ஓம் நம சிவாயத்து ஓதி தட்டுல ஏறினார் தட்டு சமமா போச்சு வந்தவர் அம்பாலோட சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் கோவன கல்வர் காட்சி கொடுக்கிறார் எப்ப தட்டு சமமா போச்சு அஞ்சலுத்து சொல்லி ஏறுற பொழுது சமமா போச்சு சேர்க்கலார் பாடுறார் அஞ்சலு ஓதி ஏறினார் சமந்தருக்கு பல்லக்கு வருது அஞ்சலுனார் அவளது ஆற்றல் உண்டு எழுத்தாம் அஞ்சும் நமசிவாயம் அஞ்சலு நாளைக்கு சொல்றேன் திருவடி மா என்பது வயிறு சி என்பது தோல் வா என்பது முகம் யா என்பது முடி நமசிவாய என்று எழுத்துத்தான் நடராஜ வடிவம் நாளைய தலைப்பு திருக்கூத்தும் சிதம்பரமும் அப்ப அதை பத்தி பேசுவோம் செல்லமுது ஊற சிவாய நம சொல்லுமா வாயில அமுது ஊற சிவாய நமன்னு சொல்லணுமா அப்படி சொன்னா என்ன ஆகும் உரைத்திடும் வெள்ளூரில் விரும்பி உண்ணாதவர் துள்ளிய நீர் போல் சுழல்கின்றவாரே யாரெல்லாம் சிவாயனமொழியோ அவர்கள் தண்ணியில துள்ளன மீன் மாதிரி திரும்பவும் தண்ணியிலே விழுவார்கள் திரும்பவும் பிறப்பிலே விழுவார்கள் தண்ணீரில் மீன் எங்கே விழுக தண்ணிக்குள்ளதானே விழுக இது இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாலாவது பாட்டு நம சிவையன்னா ஏ கடைசியா போயிடுச்சா இது ஊனை நாடகம் ஆடுவித்தது சிவாய நமான் நடுவில் இருக்கு அப்ப அது ஞான நாடகம் ஆடுவித்தது ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகினான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையக துடைய விச்சையே திருவாசகம் பாடுகிறது சரி இப்ப நான் என்னென்ன சொன்னேன் நம சிவாய நம சிவாய் பராசக்தியும் ஒடுங்கிட்டா சிவபெருமான் அவர் தான் நிற்பார் அப்புறம் அதுல இருந்து வரும் அப்புறம் யாவரும் அப்புறம் நம் அப்புறம் மாமரும் அப்புறம் நம்ம வந்துடுவோம் சி மட்டும் இப்ப நிக்குது இது பெரிய மந்திரம் அவர் சி தெ ஒண்ணு வருது கைலாசி போற பொழுது மானசரோவர நல்ல வேலை யாரையும் கிடைக்கல சரியான நாய் நான் ஒருத்தரை கேட்டேன் என்னங்க இத்தனை நாய் சுத்துது இந்து ஊர்ல அங்க சில பேர் வசிக்கிறாங்க பௌத்த பிட்சுக்கள் வசிக்கிறாங்க போனவங்க இருக்காங்க வசிக்கிறாங்க அங்கே மூணு நாள் இருந்தோம்னா அவங்க இருந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் ஏதோ அந்த ஒரு செடியை எடுத்து அப்படி உரசி நெருப்பு உண்டாக்கி அதில் தண்ணியை கொதிக்க வச்சு இன்னொரு செடியில் உள்ள அந்த இலையை போட்டு சாப்பிட்றாங்க டீ மாதிரி அதுவே அவங்களுக்கு உடம்புக்கு போதுமா தொண்ணூறு வயசு பிட்சு அங்கே உட்கார்ந்து இருக்கார் எங்கே மானசரோவரில் இருக்கு காட்மண்டில் இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாவில் இருக்குது நேபாள் தலநகரம் காட்மண்டு நாய் சுத்துது ஒருத்தர் கேட்டேன் ஏங்க நாய் சுத்திக்கிட்டு இருக்கு ஒண்ணுமில்ல போன ஜென்மத்தில் சித்தர்களாய் இருந்தவர்கள் ஏதாச்சும் வெனை பாக்கி இருந்தால் அதை முடிக்கிறதுக்கு நாயாக தெரிவார்கள் வேன பாக்கி இருந்தால் கணக்கை முடிக்கணுங்க இவன் தேவது கடை வாங்கிட்டு கொடுக்காம போனோம்னா மாட்டிக்கிடுவான் நமக்கு கொடுக்கலன்னு நினைச்சுக்குவான் கொடுக்காம செத்து போயிட்டேன் எப்ப நினைக்கிறது செத்ததுக்கு அப்புறமா நினைச்சு பதினஞ்சு லட்சம் எம்பிபிஎஸ் ஐம்பது லட்சம் கலட்டணும் என் பிள்ளையில சும்மா இருப்பானா பழைய கடனை கொடுத்து தீக்கணும் வேற வழியே கிடையாது இந்த நாய்க்கு அவ்வளவு சிறப்பு நாய் எப்படி பழைய கடன் பாக்கி இருக்கத முடிக்கிறதுக்கு வந்தது நாய் அதனால நாய் வந்தா என்ன சொல்றோம் சொல்றோட்டு நாயை ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிற மந்திரம் சித்தர்கள் மறைவாகத்தான் சொல்லுவார்கள் நேர சொல்ல மாட்டாங்க இது என்ன மந்திரம் நாயோட்டு மந்திரம் நான் மறை வேதம் நாயோட்டு மந்திரம் இருப்பிடம்ிகைப்பாடல் சரியா சொல்ல போனா மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது பாட்டு மூவாயிரத்தி தாண்டிடுச்சு மிகைப்பாடல்ல வருது சி அப்படின்னா என்ன அர்த்தம் சக்தியும் ஒடுங்கிருச்சுன்னு அர்த்தம் சரி நம்ம அஞ்சலு முடிச்சுவிட்டு திருநீருக்கு பக்கத்துல இப்போ ஓடணும் அஞ்சலு அரகங்குறாங்களே சொல்றமா இல்லையாங்கிற அரகராங்கிற சிவா எவென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அணுதினமும் நாணமின்றி அழிவேனோ கருவிருவாகி வந்து திருப்புகள் அரகர சிவான் சொல்லலையே என்கிறார் அருணகிரிநாத சுவாமி அரகரன்னா என்ன அர்த்தம் அரனுக்கும் அரண் அரண்னா யாருமூர்த்திக்கும் அழிவை உண்டாக்க கூடியவர் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ருத்ரனுக்கு அரண் பேரு அரனுக்கும் அரண் அரணையும் ஒடுக்கக்கூடியவன் சிவபெருமான் அரனுக்கு அரண் அரஹரா அராகரா அரஹரா ஒரு சோழ ராஜா நடந்து போனா பக்கத்துல குளம் குளத்துக்குள்ள தவளை கரகரா கரகரா கரகரா கரகராதில் அடியார்கள் அரகராங்கிறாங்க சாப்பாட்டு அள்ளி கூட்டுறான் தவளைக்கு சாப்பாடு அவங்க நடந்து போனா மேல இருந்து வேப்பம்பழம் விழுந்து கிடக்கு வேப்பம்பழம் எப்படி இருக்கும் சிவலிங்கம் மாதிரி இருக்கும் வேப்பம்பழம் பார்த்துருக்கீங்களா சிவலிங்கம் இருக்கு ஆகா சிவலிங்கம்னு வேப்ப மரத்துக்கு கூற மாட்டானா சிவன் அடியார்கள் சிவலிங்கம்னு அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு பண்பு அவனுக்கு அரகர என்ன அரியதொன்றில்லை அரகர என்ன அருகிலர் மாந்தரும் அரகர என்ன அமரரும் ஆவர் அரகர என்ன அரும் பிறப்பன்று தொள்ளாயிரத்தி அரகரன்னு சொன்னா பிறவி போயிடும் சிவாச்சாரியார் ஒருத்தர் அர அர அர அர அரண் பேரிலுக்கு வந்தார் கோயில் நடனம் ஆடக்கூடிய பெண்ண சுகத்துல கட்டி வச்சு கோயில் தேவஸ்தான தலைவர் அடிச்சுட்டு இருக்கார் ஏன் அடிக்கிறார் இந்த பொண்ணு தினம் கோயில் வந்து ஆடணும் ரெண்டு நாள் லீவு போட்டுருச்சான் ஏன் கோயிலுக்கு வரலன்னு அடிக்கிறார் ஹர்தத்த சிவாச்சாரியார் கண்ணீர் விட்டார் எல்லாரும் சொன்னா அந்த பொண்ணை அடிச்சா இவர் கண்ணீர் விடுறாரு என்னமோ இருக்கடான் நம்மளாலும் மாறி அறிவு கட்டவ எவனும் கிடையாது என்னங்க ஏன் சாமி அழுகுறிங்க சொன்னாரு ரெண்டு நாள் கோயிலுக்கு வரலன்னு இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்களே நான் ஒரு வாரமா வரலையே என்னை அடிக்க நாதி இல்லையே என்ன அடிச்சா நான் தினம் கோயிலுக்கு வருவனா இந்த பொண்ணுத்திவாச்சாரியார் முழுபுதர் கடவுள் என்று நிரூபித்தவர் ஹரதத்த சிவாச்சாரியார் அவளு ஞானி அரகர அரகர என்று சொன்னவர் திரு அம்பல சக்கரம் ஒரு பெரிய சக்கரம் இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏகப்பட்ட அறைகள் அதெல்லாம் பண்றது ரொம்ப சிரமம் நான் ஒரு தடவை போர்டில் அதை போட்டு சொல்லி கொடுக்க மதுரையில் நாம் பட்ட வாடு நாய் பட்ட வாடு ரொம்ப கஷ்டம் திரு அம்பல சக்கரம் உள்ள இருபத்தஞ்சு அரை வெளியில ஏகப்பட்ட அறைகள் ஒரு சக்கரம் நடராஜாவுக்கு கீழே சிதம்பரத்தில் அந்த சக்கரம் இருக்கு பவர்ஃபுல் திருவாதிரை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சக்கரத்தை எடுப்பாங்க மற்ற நாள் வச்சிருவாங்க திரு அம்பல சக்கரம் உள்ள அறை இருபத்தஞ்சு அஞ்சு அறையில் என்ன இருக்கு தெரியுமா சிவாய நம எத்தனை அஞ்சு அஞ்சு நம சிவாய்வா அஞ்சு வாய நமசி அஞ்சு ஏதோ பெர்மிட்டேஷன் பண்ண மாதிரி சிவாய நம்ம மாற்றி சீயில தொடங்கி சீயில முடித்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு உள்ள வச்சு ஒரு திரு அம்பல சக்கரம் வச்சிருக்கிறாங்க அடிப்படை பூரா எது அஞ்செழுத்து அஞ்சலுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்செழுரம் அஞ்செழுத்தாகியிரு அம்பல சக்கரம் அஞ்சலுள்ளே அமர்ந்திருந்தானே இந்த அஞ்சலுக்கு என்ன சார் பெருமை அஞ்சு யானை இருக்கு அஞ்சு யானை அடக்கிறதுக்கு ஒரு அங்குசம் அஞ்சுள யானைகள் உள்ள அஞ்சு ஒன்று உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர் நல் நமசிவாய பழம் தின்று கண்டிற்கு இது தித்தித்தவாறு அஞ்சலு என்பது நமசிவாய பழம் சாப்டு பாருங்க ரொம்ப இனிக்கும் எம்பெருமானை நான் தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே இருக்குமான கடிப்பாரா சிவருமே என்பன் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே சிவாயனமான என்ன ஆகும் சிவாய நம என்ன செம்பு பொன்னாகும் செம்ப பொன்னாக்கலாம் பரவாயில்லையே இசையா போச்சு வீட்டுல உள்ள செம்பு செய்யப்பட்ட செம்பு செப்பு செம்பு அது தங்கம் ஆயிட்டா எப்படி இருக்கு நமக்கு அது அர்த்தம் இல்லை உடம்புங்கிற செம்பு சிவபெருமானுங்கிற தங்கம் ஆயிடும் செம்பு பொண்ணாகும் சிவாயனமையன்னில் செம்பு பொண்ணாக திரண்டது சிற்பரம் செம்புன்னும்ிரீம் என்னுன்னுன்னா உயிர் சிவமாகும் தொள்ளாயிரத்தி மூணாவது பாட்டு நிறுத்திக்கிறேன் அஞ்சலித்து திருநீருக்குள்ள வேகமா போறேன் இன்னைக்கு திருநீரை கொஞ்சம் தான் பூச முடியும் கடவுள் திருவள்ளம் திருச்செந்தூரிலே ஒரு சந்நியாசி முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுக்கிறார் நீ ஆறு படை வீட்டுக்கும் போ போயிட்டு வந்து திருப்பணி பண்ண கையில் காசு கொடுப்பார் யாரும் ஆறுபடை வீட்டுக்கு போறது நடந்தார் ஒரு வருஷம் ஆறு படை வீட்டுக்கும் போனார் திருச்செந்தூருக்கு ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டார் திருப்பணி பண்ணுங்கிறான் திருப்பணி பண்றது காசு கிடையாது கையில திருவோடு கூட கிடையாது கொடுத்தா சாப்பாடு தட்டிட்டு போற சன்னியாசி முருகா உட்கார்ந்தார் எடுத்த வண்டி வண்டியா சாமான் வந்துருச்சு யார் யாருக்கும் முருகப்பெருமான் ஆணையிட்டு இருக்கான் சுண்ணாம்பு வருது கல்லு வருது மரம் வருது இரும்பு வருது எல்லாம் வந்துருச்சு வேலைக்கு ஆள் வந்துருச்சு நின்று வேலை வாங்க வேண்டியதுதான் முருகா எல்லாரும் வந்துட்டாங்க எல்லா சாமான் வந்துருச்சு ஆமா வேலை பார்த்தா கூலி கொடுக்கணுமே நான் கூலி கொடுக்க பணத்துக்கு எங்க போவேன் கூலி பணம் கொடுக்கணும்ல நான் பணத்துக்கு எங்க போவேன் நான் என்ன பண்றது ஒண்ணும் பண்ணாத உடனே விபூதிய கையில கொடு ஒதக்காம விட மாட்டேன் ஒரு நாள் பூரா வேலை பார்த்துட்டு அஞ்சு மணிக்கு விபூதியை கொடுத்த சும்மா விட மாட்டேன் கொடு நான் பாத்துக்கிறேன் விபூதிய கள்ளி அஞ்சு மணிக்கு கொடுத்துட்டார் விபூதிய கையில வச்சுக்கணும் மூடி வச்சுக்கணும் தொடக்கப்படாது போற வழியில தூண்டுகை விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருக்கார் யாரு தூன்றாரா யார முருகனை பாருன்னு தூன்றாரா அவருக்கு என்ன பேரு தூண்டுகை விநாயகர் அங்க ஒரு பாட்டு எழுதி போட்டுருந்தான் தூண்டுகை விநாயகனே தொல்கணநாதன் இறையே ஈண்டு வரும் அன்பரலாம் ஏற்ற முற தூண்டுகிறாய் தம்பி திருச்செந்தால் வீடுடனே இம்பரிலும் வாழ்ந்திடலாம் என்று முருகனை கும்பிட்டா இங்கேயும் வாழலாம் அங்கேயும் போகலாம்னு தூன்றாராம் இப்படி ஒரு பாட்டு எழுதி போட்டிருந்தாங்க நான் பாட்டை பாடம் பண்ணிக்கிட்டு வந்தேன் அடுத்த மாசம் போய் பார்த்தேன் வெள்ளை அடிச்சுட்டாங்க பாட்டு போச்சு வெள்ளை முக்கியமா போச்சு பாட்டு மட்டமா போச்சு நல்ல வேலை பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன் இல்லாட்டி அந்த பாட்டை போச்சு தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் கைய விரிச்சு பார்க்க சொல்லு சரி முதல் ஆள் வேலை முடிஞ்சது எல்லாருக்கும் கூலி திருநீரு தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் விரிச்சு பார்க்கணும் கிட்ட போனா முதல் ஆளு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நில நெற்றி வேறு வேறு நிலத்தில பிரிச்சா ஐம்பது ரூபா அந்த காலத்துல பின்னால ஒருத்த ஏமாத்தனவே வந்த ஏமாத்த வேலை ஒழுங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு பார்த்தா ஐம்பது ரூபாய் அப்படி இப்படி பார்த்தா ரூபா ஏமாத்தனா விபூதி இன்னைக்கு அந்த கோயில் கோபுரத்தை பாக்குறீங்களா திருச்செந்தூர் கோபுரத்தை என்ன கலர்ல இருக்கு வெங்கடராம்ஜி ஒரு நாள் போனோம் ஞாபகம் இருக்கா திருச்செந்தூர் கௌரம் கலர்ல இருக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில் மதில் சுவர் திருநீரை கூலியா கொடுத்து கட்ட நாங்களாம் திருநீற்று மதில் அதுக்கு பேரு திருநீற்று மதில் விபூதி பூசுன்னா என்ன சார் ஆகும் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை கங்காள எல்லாரும் அழிந்து போவார்கள் எலும்ப தோல்ல போட்டுக்கிட்டான் அந்த சாம்பலை பூசிக்கிட்டான் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை சாமிக்கு இன்னைக்கு என்னங்க சந்தன காப்பு விபூதி காப்பு இந்த விபூதி என்ன அவருக்கு காப்பா அவருதான் நமக்கு காப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறான் குழந்தைக்கு விபூதி பூசணும் ரட்சை கங்காளன் பூசும் கவசத்திருநீற்றை மங்காமல் நல்ல அழுத்தமா பூசணுமா அப்பப்ப போயிடப்படாதா கொலைச்சு பூசணுமா மங்காமல் பூசி மகிழ்வரே பூசிட்டு பாக்கியம் கிடைச்சதே என்ன புண்ணியம் செய்தி மகிழ்ந்தால் தங்கா வினைகளும் செஞ்சவென போயிடும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே சிவபெருமான் திருவடியே கிடைக்குமா வினையெல்லாம் ஓடிட்டு போயிடுமா வினையை மாற்றக்கூடியது நீரு திருநீரு கவசம் திரு ஐந்தழுத்து அஸ்திரம் அஸ்திரம் அம்பு மனுஷன் வினையோட சண்டை வேணும் கவசம் வேணும் அம்பு வேணும் திருநீர் கவசம் திரு ஐந்தழுத்து அம்பு யாரு சொல்ற சம்பந்த சாமி சொல்றார் வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரமாவன அத்திரம் அஸ்திரம் அத்திரமாவன அஞ்சலுமே மடையில் வாழை பாய மாதரையும் அவனுக்கு சந்தோஷம் சாம்பலை அள்ளி அள்ளி பூசிக்கிறானா சடையும் பிறையும் சாம்பல் பூச்சு கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ பாரதி பாடுறார் சாம்பலை பூசி மலைமிசை வாழும் சங்கரன் அன்பு தளலே சக்தி சாம்பரை பூசி மலையில் வாழக்கூடிய சிவபெருமானுடைய அன்பு தளலுக்கு சக்தி பூசுவதும் அணுகிலாதவரை கண்டால் அம்மன் அஞ்சுமாறு திருநீர் பூசாம ஒருத்தன் வந்தா அவனை கண்டு பயப்படு ரொம்ப மோசமான ஆளா இருக்க போறான் மலைப்பள்ளி சாம்பல் மதுரையிலே ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கின்ற திருஞான சம்பந்த பிள்ளையார் திருநீற்றால் அமராடும் சிறியோனாக காட்சி கொடுத்தார் ஒரு பாட்டு ரெண்டாவது பாட்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது பாட்டு திருநீர் எப்படி செய்யறோம் பல வகையா செய்யறோம் பெரிய புராணத்தில் இருக்கு முழுநீர் பூசிய முனிவரில் இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இந்த மூணு குச்சியத்தான் சமித்துன்னு எடுத்து வைக்கிறான் நம்ம யாகம் பண்ற பாருங்க சமித்துக்களை போட்டு யாகம் பண்றோம் நெய் ஊற்றுறோம் இந்த ஹோம புகையை நீங்கள் சுவாசித்தால் உடம்புக்கு நல்லது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் சீப்பு ரேட்டு சொல்லி இடத்த வாங்கி வீடு கட்டணும் ஒரு நாளைக்கு மூணு நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த ஈமப்புகை வருது ரொம்ப கேடு இது ஹோம புகை அது ஈமப்புகை ஒரு சு மிஷின் மின்சாரத்தில் போய் கடைசியில டப்பா வந்து அப்பாங்கிற கடைசியில் முடிஞ்சு அப்பா வாழ்ந்த வாழ்க்கை ஒரு டப்பாவுக்குள்ள முடிஞ்சு இதான்னு வாழ்க்கை இதுக்குள்ளதான் அவஞ்சத்தை எடுக்கலாமா இவஞ்சத்தை எடுக்கலாமான்னு நம்ம தடுமாறிக்கிட்டு தெரியறோம் அரசுடன் ஆலத்தி ஆகும் அது அடுப்பில போட்டு எரிச்சா கிடைக்கிற சாம்பலும் நல்லதுங்கிறார் அரசுடன் ஆலத்தி அக்காரம் விரவு கனலில் வியன் உருமாறி நெருப்பில் அது உருமாறும் எப்படி உருமாறும் வெள்ளையா இருக்கிற நெருப்புல போட்டா கருப்பா போகுது வெள்ளையா இருக்கிற வேட்டி நெருப்புல போட்டா கருப்பா போகுது கருப்பா இருக்கிற நெருப்புல போட்டா வெள்ளையா போகுது இதனோட வேடிக்கையா இருக்கு ஆமா அப்படித்தான் கருப்பா இருக்கிற சாணம் போட்டா நெருப்பா போகுது வெள்ளையா போகுது கருப்பா இருக்கிற உடம்பு மனம் எல்லாம் வெள்ளையாக போகும் தர்மத்துக்கு நிறம் வெள்ளை விரவு கனலில் வியன் உருமாறி நிறவயன் நின்மலன் தாழ் பெற்ற நீதர் உருவம் பிரமன் உயர் குலமாமே நீசனா இருந்தா கூட விபூதி பூசிட்டா அவன் விரும்பாவுக்கு சமானம் உயர் குலத்துக்கு சமானம் திருநீரு பூசனா உயர்ந்த குலத்தோன் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது பாட்டு கிருபானந்த வாரியார் சுவாமி ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கார் நல்ல விபூதி பட்டவற்றையா பூசி இருக்கார் அவருக்கு தலைமுடி வழுக்கையா இருக்கும் எங்க நெத்தி முடியுது தலை தொடங்குதுன்னு தெரியாது நல்ல விபூதி அள்ளி போட்டு பூசி இருப்பார் சாமி பேசாம இருந்தார் ஒருத்தன் கிட்ட கேட்டே விட்டார் என்ன சாமி இவ்வளவு வெள்ளை அடிச்சிருக்கீங்க என்ன சாமி இவ்வளவு வெள்ளை அடிச்சிருக்கீங்க நம்மளா இருந்தா கோவிச்சுக்கிட்டு இருவான் சாமி சிரிச்சார் ஆமா ஐயா வெள்ளை அடிச்சிருக்கேன் மனுஷால் குடியிருக்கிற வீட்டுக்குத்தானே வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த வீட்டுல மனுஷன் குடியிருக்கிறான் வெள்ளை அடிச்சிருக்கேன் அந்த வீட்டுல ஒன்னும் கிடையாது சுடுகாடு அதான் தான் நீ வெள்ளை அடிக்கலன்னு அர்த்தம் புரிஞ்சு வச்சு சாமின்னா விபூதி கொடுத்தார் வாங்கி பூச்சிக்கிட்டான் நல்ல பையன் தப்பே கிடையாது அவனை பாராட்ட வேண்டாம் சாமி சொல்றார் பெரியார் அந்த பாட்டை வாரியார் சாமி திருத்தி விட்டார் தானம் கொடுக்கிறார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சேரமான் பெருமாள் யானை மேல வர்றார் எதிர்த்தாப்புல வண்ணான் உவர் நீராடி வர்றான் உப்பு தண்ணி உப்பு அந்த மாதிரி இருக்கிற உவர் அது மேல இருக்கர் சேரமான் பெருமாள் பார்த்தார் யாரோ சிவனடியார் வர்றார் யானைய விட்டு கீழே இறங்கி காலில் விழுந்துட்டார் மகாராஜா வண்ணாம் பதறி போனான் ஒதுங்கிட்டான் அடி வண்ணான் இவர் அடி சேரன்னார் என தொழுது வென்றார் ஏறுடையாய் இறைவா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாவது பாட்டு ஏறுடையாய் இறைவா எம்பிரான் என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள் ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் என்று வேறணிவார்க்கு வினை இல்லை தானே சிவருமானே என்று திருநீர் இடக்கூடிய பெருமக்களுக்கு வினை வராது வினை எரிந்து போய்விடும் வினையில மூணு சஞ்சிதம் பிராரப்தான் ஆகாமியம் இந்த சேத்தை வச்சிருக்க பாருங்க ஈட்டிய வினை சஞ்சிதம் இப்போ அனுபவிக்கிறோம் பாருங்க நுகர்வினை பராரப்தம் இப்போ புதுசா உண்டாக்கணும் பாருங்க அது ஈட்டு வினை புதுசா ஈட்டி இருக்கிறான் அதுக்கு பேரு ஆகாமியம் மூணு எறிஞ்சு போயிடும் ஒரு ஞானி இறந்து போனால் அவரை சமாதி வைக்க வேண்டும் எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்னு பத்து பாட்டு திருமூலர் சொல்றாரு முக்கியமானது அவர் உடம்பு கொடுக்க விபூதிய கொட்டி மூடணுங்கிறார் படிக்கணக்கா விபூதி கொட்டி மூடி சாமியை உள்ள வைக்கணும் அப்பத்தான் நாட்டுக்கு நன்மை பழனிக்கு பாதையாத்திரை போவோம் எல்லாம் காப்பாற்றுறது எது விபூதி காலில் புண்ணா போச்சா விபூதியை போட்டு தடவு கால் வலிக்குதா விபூதியை தடவு காய்ச்சல் வந்துருச்சா தண்ணியில விபூதியை போட்டு சாப்பிடு பத்தொன்பது வருஷம் நடந்திருக்கேன் காப்பாத்தனது ஒரு மருந்தும் கிடையாது திருநீட்டில் மருந்து இருக்கு தெரியுமா ஜெர்மனியிலிருந்து இரண்டு பேர் எங்களோட ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால ஜெர்மானியன்ஸ் வெள்ளக்காரன் உடம்பு பல பலன் இருக்கு வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிறவங்க நடந்து வர்றான் வெறுங்காலு செருப்பு கிடையாது பழனி குண்டகுடியில இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நடக்கணும் கிலோமீட்டர் நடக்கிறோம் நாங்கள் தான் கூட நடக்கிறோம் கண்டவராயம்பட்டின்னு ஒரு ஊரு அதுல ஒரு கண்மாய் அப்பா அந்த கண்மாயை தாண்டினா பழனிக்கு போனாப்புல அந்த தாண்டினால காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு வீங்கி போச்சு ஒரு நாள் தான் நடந்திருக்கேன் இன்னும் ஏழு நாள் நடக்கணும் என்ன மருந்து எங்க சாமி ஒருத்தர் அருளாடியார் தண்ணிய விட்டு கொலை முழுக்க விபூதி காப்புங்க உள்ளங்கால் கூட விபூதியாச்சு ரெண்டு பேரும் காலை நீட்டிக்கிட்டு பரிதாபமா படுத்திருக்காங்க மத்தியான இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா கால் வலி விட்டு போச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ராத்திரிக்கு ராத்திரி இவங்களுக்கு விபூதி காப்பு மத்தியானம் போனா விபூதி காப்பு பூரா விபூதி காப்பு அழகா நடந்து பழனிக்கு வந்துட்டேன் பழனிக்கு போனவன கேக்குறான் அந்த ஆஷ் இருக்குல்ல ஆமா அதுல ஏதோ மெடிசினல் எஃபெக்ட் இருக்குன்னு இவர் என்ன பண்ணார் சாமி ஒரு பொட்லத்தை கொடுத்து இதாப்பா அந்த ஆஷ் எடுத்துக்கிட்டு போனார் ஜெர்மனியில் போய் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பாக்கிறோம் லேபரேட்டரியில் எடுத்துக்கிட்டு போனா நம்ம விபூதி கொண்டுகிட்டு போனா டெஸ்ட் பண்ணா ஒரு மாதத்துக்கு அப்புறம் லெட்டர் போட்டான் தெர் இஸ் நோ மெடிசனல் எஃபெக்ட் தெர்இஸ் டிவைன் எஃபெக்ட் அதில எந்த மருந்தும் கிடையாது ஆனால் கடவுள் திருவருள் இருக்கிறது திருநீற்றில் மருந்திருக்கு தெரியுமா கல்யாணமாகி பொண்ணும் ஆப்பிளையும் வந்து நம்ம காலில் விழுந்தா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறை விலை கண்ணின் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாடும் பெருந்தகை இருந்தது விபூதிய பூசுங்கோ அந்த பிள்ளைங்க நன்றாக இருப்பார்கள் இன்றைய தலைப்பு அஞ்சலுத்தும் திருநீரும் கொஞ்சம் தான் கொஞ்சம் அதிகமாக போய்விட்டது தலைப்பு திருக்கூத்தும் சிதம்பரமும் இதுவரைக்கும் நடராஜா நம்மள்கிட்ட வந்து உட்கார்ந்தான் நாளைக்கு நம்ம நடராஜா போய் உட்கார போறோம் சிதம்பரமும் திருக்கூத்தம் வந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி